சர்வாவஸ்திவர்ஜித சர்வ விதமான அவஸ்தைகளோடும் கூடியிருக்காதவள் ஒன்று துரியாவஸ்தையையும் கடந்த துரியாதீதமான அவஸ்தை ஒன்று ஜீவனுக்கு உண்டென்று ஏற்கனவே சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட அவஸ்தையில் இருக்கும் ஜீவன்களோடு பிரத்யேகமாகவும் சமஷ்டியாகவும் அம்பாள் அபின்னமாக இருப்பது இங்கு சொல்லப்பட்டது இந்த துரியாதீனமான ஸ்வரூபமானது வாஸ்தவத்தில் யாதொரு விதமான உள்பட்டதாக இல்லாததினால் அதை சர்வாவஸ்தா ரூபமென்று சொல்லப்பட்டது அது துரியத்தையும் கடந்ததாகையாலும் அதில் ஜீனானவன் அவஸ்தாரகிதனாயிருக்கும் பரபிரம்மத்துடன் ஒன்றரை கலந்துவிடுவதால் அதற்கு துரியாதீதம் என்பதை தவிர வேறு பெயர் கிடையாது இது துரியத்தை கடந்ததாகையாலும் துரியமானது ஜாக்ரத் அவஸ்தைகளை கடந்தவையாகையாலும் இதை இவ்விதமான சகல கடந்ததென்று சொல்லப்பட்டது மேலும் இந்த துரியாதீத வந்தவுடன் முந்திய அவஸ்தைகளுக்கு திரும்புவது ஏற்பட்டதாகையால் அவைகளிலிருந்து விவர்ஜித தாக சொல்லப்பட்டது பெயருக்கு தான் அதை துரியாதீதமான அவஸ்தை என்று சொல்லுவது 2. இந்த ந்தான அவஸையானது துரியாவஸ்தையில் திருடமாக இருப்பது ஏற்பட்ட பிறகு ஜீவனுக்கு உண்டாகும் துரியாதிமகம் பதம் சம்பிராப்தாத்தோகாந்தராத் ஸ்வச்சந்தான மூணு இந்த துரியா தீத்த நிலையில் இருக்கும் ஜீவனுடைய லக்ஷணங்களை பற்றி பின்வருமாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது ஷரீர விருத்திர் விரதம் கதா ஜபதானம் ஆத்ம தன்னுடைய ஆத்மாவை சிவனுடன் அனுசந்தானம் பண்ணுவதின் மூலமாக சிவபூஜையை சைவதினால் அவன் சரீரத்தை தரிப்பது சிவபூஜாத்மகமாக விரதத்தை அனுஷ்டிப்பதற்கே தவிர வேறு துச்சமான பிரயோஜனத்திற்காக அல்ல இதை உத்தேசித்தேதான் அந்தருல்ல ஸ்வச்ச சக்தி பீயூஷ பூஷிதம் பவத் பூஜோபோகாய என்று பட்டோத்பவரால் ஷரீரம் வேண்டுமென்று பிரார்த்திக்கப்பட்டது நாலு மேலும் அவனுடைய சித்தமானது சத்தியத்தையே கடைபிடித்ததாகையால் அவன் சாதாரணமாக பேசும் வார்த்தைகள் கூட ஜபரூபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டது நிர்விசாரவை அத்தியாத்ம பிரசாத ருதம் பரா தத்ர பிரஜா யோகசூத்திரம் நாலு யத்ஹி மனசா தியாயதி தத்வாசாவதி என்று சுத்தியில் சொல்லப்பட்டபடி அவன் சொல்லும் எல்லா வார்த்தைகளும் யதார்த்த ரூபகமாக இருப்பதால் மந்திர ரூபமாக இருக்கின்றன இந்த காரணத்தால் சாதுக்கள் உபதேசம் என்று செய்யாவிட்டாலும் அவர்கள் சாதாரணமாக பேசும் வார்த்தைகளே உபதேசங்களாக இருப்பதால் அவர்களை அடைந்து கடை தேர வேண்டுமென்று யோக சொல்லப்பட்டது சதா சோபி கந்தவ்யாதிஷந்தோ யாகிஸ்வைஸ்தேஷாம் உபதேசா பி தஞ்சு பிறர்களுக்கு ஆத்மோபதேசத்தை செய்வதையே தானமாக அவர்கள் வைத்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது ஆத்ம சாட்சா என்கிற மகத்தான கிடைத்தவுடன் அதை அவன் பிறர்களுக்கு தானம் செய்ய தயாராக இருக்கிறான் ீதமான அவஸ்தையில் இருக்கும் பாஹ்யலோகத்தில் செய்யும்படியான சகலவிதமான காரியங்களும் அம்பாளுடைய பூஜா பிரகாரமாக இருக்கும் என்று ஆச்சாரியாலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஜபோ ஜல் विरचना, சகலமிமுதிராவிரச்சே கிரமணமவிதிமேஷ சுகமில சரியந்தர்யீ இதே மாதிரியாகத்தான் வார்த்திகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இது பிரோக் ரத்தம் குறன் ஜபம் சரியத்துலியா சதா ஸ்வாத்மா சிவாரா தரா அயமேவீ மகாமந்திர தரந்தர அந்த வாசிஜன்தோதக ஏழு இந்த அவஸ்தையானது வர்ணனைக்கு இல்லாதது. அதில் ஸ்வரூபம் அதை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும் ஆனந்தகணத்வம் எத்யாச்சாமி நகோச்சரோ நிறாம் துரியாதீதாவஸ்தா வரிவசிய ரகசியம் இம்மாதிரி அவித்தியினால் வசப்பட்டிருக்கும் ஜீவனுடைய ஐந்து விதமான பேதங்களை சொல்லிவிட்டு மாயை அவித்தியை வசப்படுத்தி இருக்கும் ஈஸ்வரனுடைய பேதங்களை அவரவர்களுடைய கிருத்தியங்களில் பேதங்கள் பிரகாரம் வர்ணிக்கத் தொடங்குகிறார் இருநூத்தி அறுபத்தி நாலு சிருஷ்டிகர்த்தி சிருஷ்டியை சிருஷ்டி அதாவது லோகங்களை நிர்மாணம் செய்வது ரஜோகுண பிரதானராகிய ஈஸ்வரனுடைய காரியம் அதை அம்பாள் செய்கிறதாக இங்கு சொல்லப்பட்டது இருநூத்தி பிரம்ம ரூபா பிரம்மா என்ற ரூபமாக இருப்பவள் சதுர்முகத்தோடு கூடிய பிரம்மாவானவர் பரபிரம்மத்தினுடைய மூன்று சக்திகளில் ஒருவர் என்பது பிரம்ம விஷ்ணு சிவா பிரம்மன் பிரதானா பிரம்ம சக்தியா என்று விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருநூத்தி அறுபத்தி ஆறு கோப்திரி காப்பாற்றுகிறவள் கோபனம் என்பது லோகங்களுக்கு ஸ்திதியை கொடுப்பது அது சத்பகுண பிரதானரான ஈஸ்வரனுடைய காரியம் அதை அம்பாள் செய்வதாக இங்கு சொல்லப்பட்டது இருநூத்தி அறுபத்தி ஏழு விஷ்ணு என்ற ரூபமாக இருப்பவள் உமாதேவியும் விஷ்ணுவும் பிரகிருதியின் அம்சங்கள் என்பது பிரகிருமாதேவிசஸ்வினித்த சர்வமயோ விஷ்ணு த்ரீ சஞ்ஞோ லோகபாவனகா என்று நாரதரால் ஹரிவம்சத்தில் சொல்லப்பட்டது கோவிந்த என்ற பதத்திற்கு அநேக அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பகவான் விஷ்ணாவதாரத்தில் பசுக்களுக்கெல்லாம் இந்திரனாக இருந்ததால் கோவிந்தன் என்ற பெயர் என்பதாக அகமிந்திரோவிந்த மாணவ என்று பாரதம் மோட்சதர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாக்கின் சப்தத்தில் விசேஷத்தை தெரிந்தவராதலால் கோவிந்தன் என்று பெயர் வந்ததாக கௌரேஷாது தாணி தாம் கோவிந்தோதேவ முனிபிகே பவான் என்று அரிவம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கோவிந்தோ வாசுதேவே சாத்கவாத்யேஷ ப்ரகஸ்பதோ என்றபடி கோவிந்த என்ற பதமானது ப்கஸ்பதியையும் குறிக்குமாகையால் அவர் ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் இரநூத்தி அறுபத்தி எட்டு சம்ஹாரிணி சம்ஹாரம் செய்பவள் சம்ஹாரம் என்பது லோகங்களை பரமாணுக்களாக துவம்சம் செய்வது இது தமோகுண பிராதானராகிய ஈஸ்வரனுடைய காரியம் அதை அம்பாள் செய்வதாக இங்கு சொல்லப்பட்டது இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ருத்ர ரூபா ருத்ரன் என்ற ரூபமாக இருப்பவள் ஒன்னு ருத்ரன் என்பவர் மேலே சொல்லிய கிருத்தியத்தை செய்யும் ஈஸ்வரனுடைய ரூபம் ரெண்டு ருத்ரன் என்ற பதத்திற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு ருஜந்திராவயத்தே துிர்பசுபதி என்று திராவதி பிரபு ருதிரே திவ பரம காரணம் என்று வாயவீயசம்ஹிதையிலும் சொன்னபடி துக்கத்தை போக்கடிப்பதனால் ருதிரன் என்று பெயர் ரெண்டு ருத் என்பதற்கு அழுவது ரோதனம் செய்வது என்று அர்த்தம் மகா பிரளய காலத்தில் ருத்ரனுடைய சூரியனாகிற நேத்திரத்தில் இருந்து உண்டாகும் கண்ணீரானது மழையாக பெய்வதாக சொல்லப்பட்டது சோரோ தீத்திய தரோதிவம் ஸ்ருதி பிரம்மாவினுடைய நெற்றியிலிருந்து ருத்ரன் உண்டானார் என்றும் அப்போது பலமாகவும் பயங்கரமாகவும் ரோதனம் செய்தார் என்று दुष्ट्यर्थे துஷ்டுஸ்வரம் ஜகத என்று பாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேகத்தில் இருக்கும் பிராணன்களுக்கும் ருத்ரன் என்று பெயர் பிராண வாபருந்தி சாந்தியோக்கிய பனிஷத் இருநூத்தி எழுபது திரோதானகரீ மறைத்து விடுகிறவள் மேலே சொல்லியபடி சகல லோகங்களையும் பரமாணுக்களாக சம்ஹாரம் பண்ணிய பிறகு அந்த பரமாணுக்களையும் பாக்கியில்லாமல் துவம்சம் செய்து அவைகளை மறைத்து பிரகிருதியில் லயம் அடையும்படி செய்வது திரோதனம் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை அணைத்தால் அந்த ஜோதிஷ் மறைந்து போவதை இதற்கு உபமானமாக சொல்லப்படும் இது தனதரமான மிகவும் அதிகமான சுத்த சத்வ குணத்தை பிரதானமாகவுடைய ஈஸ்வர ரூபத்தின் காரியம் இதை அம்பாள் செய்வதாக சொல்லப்பட்டது ரெண்டு திரஸ்கரிணி என்று சொல்லப்படும் சக்தி விசேஷ ரூபமாக அம்பாள் இருப்பதாகவும் சொல்லலாம் பக்தி இல்லாதவர்களுக்கு அம்பாளுடைய சாட்சா்காரம் எட்டாமல் இருக்கும்படி மறைத்து விடுவதாக திரஸ்கரிணியை பற்றி சொல்லப்படும் அபக் பிரோக் திரிபுரா சித்தாந்தம் இருநூத்தி எழுபத்தி ஒன்னு ஈஸ்வரீஸ்வரூபமாக இருப்பவள் மேலே சொல்லிய திரோதானம் என்ற கிருத்தியத்தை செய்யும் அதிகாரமுடையவர் ஈஸ்வரன் இவர் கனதரமான சுத்த சத்வ குணத்தையே பிரதானமாக உடையவர் பொதுவாக ஈஸ்வரன் என்ற பெயர் ஆதி சர்வேஸ்வரனை குறிப்பதாக இருந்தாலும் இங்கு அவருடைய சக்தி பேதங்களை அனுசரித்து தனியான அர்த்தமுடைய பெயராக இருக்கிறது திரோதான சக்தியையுடைய ஈஸ்வரனோடு அபிந்தமாக அம்பாள் இருப்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது ரெண்டு ஈஷரம் என்பதின் அர்த்தம் பராஹம் தவக்கம் ஈஸ்வர்த்தே தரச்சி விருப்பாஷி அம்மாதிரி அம்பாள் இருப்பதால் ஈஸ்வரி என்று பெயர் இப்படி அம்பாள் ஈஸ்வரனுடைய பராகந்த ரூபமாக இருப்பதை புரஸ்தாஸ்தாம் என்று ஆச்சாரியாளால் சௌந்தர்யலகரியில் சொல்லப்பட்டது இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சதாசிவா சதாசிவ ரூபமாக இருப்பவள் இருநூத்தி எழுபத்தி மூணு அனுகிரகதா ஒன்னு பாக்கி இல்லாமல் துவம்சம் செய்யப்பட்டு திரோதனமடைந்த ஜகத்தையும் திரும்பவும் சிருஷ்டிப்பதற்காக பரமாணு மூலமான ரூபமாக உண்டாகும்படி செய்வதை அனுகிரகம் என்று சொல்லப்படும் இது மேலே சொல்லிய சதாசிவனுடைய கிருத்தியம் இவ்விதமான அனுகிரகம் என்பதை செய்யும் சதாசிவனோடு அம்பாள் அபின்னமாக இருப்பதால் சதாசிவானுகிரகதா என்ற பெயர்கள் ஏற்பட்டன ரெண்டு சதாசிவன் மிகவும் உயர்ந்த தான உத்கிருஷ்டமான சுத்தசத்வகுண பிரதானராக ஈஸ்வரனுடைய ரூபம் மூணு திரோதானம் அனுகிரகம் இவை இரண்டுக்கும் முறையே பந்தம் மோக்ஷம் என்ற அர்த்தங்கள் உண்டு இவை இரண்டுக்கும் ஈஸ்வரன் சதாசிவன் இவர்கள் காரணம் இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் பஞ்ச கிருத்திய பாராயணா மேலே சொல்லி ஐந்து விதமான கிருத்தியங்களிலும் மிகுந்த முயற்சியுடையவள் ஒண்ணு அல்லது அவைகளில் மிகவும் பிரியமுள்ளவள் என்றும் சொல்லலாம் அவைகள் அம்பாளை ஆசிரயிப்பதாகவும் சொல்லலாம் பாராயணம் அபிஷ்டம் தராஷ்ரயோரபி ரெண்டு மேலே சொல்லிய சுருஷ்டி ஸ்திதி சமஹாரம் திரோதானம் அனுகிரகம் இவைகளை பஞ்சகிருத்தியங்கள் என்று சொல்லப்படும் இவைகளுக்கு பரபிரம்மமானது காரணம் என்று சொல்லப்படுகிறது अनुग्रह ான பிரம்மா விஷ்ணு முதலானவர்கள் அம்பாளாகிற சக்தியின் ஒத்தாசையினால் தான் செய்கிறார்கள் என்றும் அம்பாள் சகல ஜகத்தையும் அகம் மம என்ற பாவங்களான மாயா பாசத்தால் கட்டிவிடுகிறாள் என்றும் அந்த பாசத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமென்று மோட்சம் அடைய வேண்டுமென்று விரும்பும் மகான்கள் அதற்காக அம்பாளை உபாசனை செய்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது சாவிஸ்வம் குருதே தே காமம் சாபாலிதம் கல்பாந்தேவமோ தயுத்திரம்மா விஷு பாதித்தன்விதிரம் காமம் தயித்தோ ஜகத் சித்ன மாயா பாச்சம் அஹம் மமேதி பாசன சுடேனா ோ முக முவ தாபசமுசன் தேவீம் விஸ்வேரீம் சிவா தேவி பாகவதம் நாலு இம்மாதிரி பிரஞ்சகியங்களை அதனினுடைய அதிகாரியானவர் அம்பாளுடைய அனுமதியைப் பெற்றுக்கொண்டு செய்வதாகவும் அந்த ஆக்ஞையை அம்பாள் தன் புருவங்களை க்ஷணமாத்திரம் அசைப்பதினால் என்றும் ஆச்சாரியாளால் சௌந்தரியலகரியில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது ஜகத் சுதே தரிர்கு சதா பூர்வனு அஞ்சு சக்தி சூத்திரங்களிலும் இம்மாதிரியே தனாபி தஞ்ச வித குத்தியானி சரோதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருநூத்தி எழுபத்தஞ்சு பானுமண்டல மத்திய சூரிய மண்டலத்தின் மத்தியில் இருப்பவள் அம்பாளுடைய தியான பிரகாரங்களில் அம்பாள் சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பதாக தியானம் செய்வது ஒன்று சூரிய மண்டல மத்தியஸ்தாம் தேவீன் திரிபுர சுந்தரம் தாரயந்தீம் ரெண்டு சந்தியா காலத்தில் அம்பாளை சூரிய மண்டலத்தில் இருப்பதாக தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்ல பட்டிருக்கிறது மூணு சூரிய மண்டலத்தில் தெரியும் ஹிரண்மயமான புருஷன் பரமேஸ்வரன் என்பதாக ஏ ஏஷாந்தராதிஷோத்ராதே என்ற வேதாந்த சூத்திரத்தின் தாற்பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே விதமாக கூர்ம புராணத்திலும் ஹிமவான் அம்பாளை பண்ணும் போது அசேஷ வேதாத்யம் லோகபேதம் திரிலோகேதும் பரமேஷ்டி சத்யம் நமாமி ரூபம் ரவிமண்டலஸ்தம் என்று சொல்லியிருக்கிறார் நாலு அநாகத சக்கரத்தை பானுமண்டலம் என்று சொல்வதுண்டு இருநூத்தி எழுபத்தாறு பைரவீம் பரமேஸ்வரனாகிய பைரவருடைய பத்னி உன்ன ஸ்திரீகள் பயந்த ஸ்வபாபம் உள்ளவர்கள் பீருக்கள் என்று சொல்வது வழக்கம் அவர்களுடைய சமஷ்டி சேர்க்கையான ரூபமாக அம்பாள் இருப்பதால் பைரவி என்று பெயர் ஸ்திரீலிங்கத்தையுடைய சகல வார்த்தைகளுக்கும் குறிக்கும் என்று லிங்க சொல்லப்பட்டிருக்கிறது அர்த்த ஷம்பு சிவா திவா சம்பு சிவாநிஷா ஸ்ரீலிங்க சப்த வாஷாய சர்வா கௌரியா திரிபுராம்பிகா சக்கரேஸ்வரி மந்திரத்தின் மத்திய கூடத்தில் மத்திய கூடத்தில் ரகாரத்தை எடுத்துவிட்டால் ரகாரத்தை எடுத்துவிட்டால் அதை பைரவி என்று சொல்லப்படும் ஆகவே அந்த மந்திராத்மிகையாக அம்பாள் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டதாக சொல்லலாம் மூணு துவாதசாப்தா துபைரவி என்றபடி பன்னிரண்டு வயதுள்ள கன்யா ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் பகமாலினி ே மாலையை உடையவள் பகமென்ற பதத்திற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு ஐஸ்வரிய சமக்கியான ஷண்ணாம்பகி ஷண்ணாம்பரித காளிகாபுராணம் பகம் ஐஸ்வரிய மாஹாத்மியான வைராஷ யச்சோ வீரிய பிரயத்னே தர்மஸ்ரீரவிமுக்திஷூ ஒன்று பூர்ணமான ஐஸ்வர்யம் தர்மம் யச்சஸ் ஸ்ரீ ஞானம் விஜயானம் மகாத்மியம் வைராக்கியம் யோனி வீரியம் பிரயத்னம் இச்சா சூரியன் முக்தி இவைகள் பகமென்ற பதத்தால் குறிக்கப்படுகின்றன இவைகளோடு அம்பாள் கூடியிருப்பதால் அவைகளை தரிப்பதாக பகமாலினி என்று சொல்லப்பட்டது ரெண்டு பகத்தோடு கூடிய சகல பதார்த்தங்களும் அம்பாளுடைய அம்சங்கள் என்றும் லிங்கத்தோடு கூடிய சகல பதார்த்தங்களும் சிவனுடைய அம்சங்கள் என்றும் லிங்க புராணம் தேவி பாகவதம் முதலியவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏ ஏ பதார்த்தா லிங்கா ஏ ஏ பதார்த்தா லிங்காஸ்தே தே சர்வ விபூதயா ி ஏ மூணு திதிநித்யா தேவைகளின் தேவத்தைகளின் திதிநித்யா தே திதிநித்யா தேவதைகளில் பகமாலினி என்ற தேவதை ஒருவள் உண்டு அந்த அம்பாள் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் இந்த தேவதையின் மந்திரத்திலும் இவளுடைய பரிவார தேவதைகளின் மந்திரங்களிலும் பகசப்தமானது அடிக்கடி வருவதால் பகமாலினி என்று பெயர் ஏற்பட்டது இரநூத்தி எழுபத்தெட்டு பத்மாசன பத்மத்தை ஆசனமாக உடையவள் அம்பாள் பிரம்மா ரூபமாக இருப்பதாலும் பிரம்மா பத்மத்தை ஆசனமாக உடையவராக இருப்பதாலும் அம்பாளுக்கு பத்மாசனா என்று பெயர் ரெண்டு அல்லது பிரகிருதிமயமான இலைகளோடும் விகாரமயமான இதழ்களோடும் சம்பித்தாகிய தண்டோடும் கூடிய பத்ம பத்மத்தை பீடமாக உடையவள் என்றும் சொல்லலாம் மூணு அல்லது பக்தர்களுக்கு பத்மாவை லக்ஷ்மியை பங்கிட்டு கொடுப்பவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் அசாகம் தரமசுகோஸ்பேம் பதிஸம் நவிஷ்டப்பங்கே சி காதரிணம் பிரதம் கோபம் வா ஜனி பத்தீயிறே இந்த ஸ்லோகத்தில் பதங்களை தகுந்தவாறு பிரிப்பதினால் அம்பாளுடைய பிரசாதம் கோபம் இவைகளால் ஏற்படக்கூடிய பிரஜ பிரயோஜனங்களை சொல்லுவதாக இரண்டு விதமாகவும் பிரித்து அர்த்தம் சொல்லலாம் நாலு பத்மம் என்றால் சொல்லப்படும் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணியதால் பத்மாசனா என்று பெயர் அஞ்சு பிந்துவுக்கு பத்மம் என்று பெயருண்டு அதில் வீற்றிருப்பவள் பத்மாசனா ஆறு பத்மம் அம்புஜ வியூக நிதி சம்யாகி பிந்துஷு என்றபடி பத்மம் என்கிற பதத்திற்கு இருக்கும் இதர அர்த்தங்களிலும் இம்மாதிரியாகவே சொல்லலாம் இருநூத்தி எழுபத்தி ஒம்பது பகவதி ஐஸ்வரத்தோடு கூடியவள் ஒன்று பகம் என்ற பதத்தினுடைய அர்த்தங்களை பகமாலினி என்ற இருநூத்தி நாமத்தில் சொல்லப்பட்டது பகத்தையுடையவள் பகவதி ரெண்டு அம்பாளுக்கு பகவதி என்ற பெயர் வந்ததற்கு காரணம் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது உற்பத்தி பிரளயம் அவித் வித்யோஸ்தீவத் பூஜ்ய தேசுரை சர்வை தாம் சேவாய்துஸ்மிருத சக்தி ரகசியம் இரநூத்தி எண்பது பத்மநாப சகோதரி பத்மநாபனான விஷ்ணுவுடன் பிறந்தவள் ஒன்று நித்தியமானதும் நிர்தோஷமானதும் நிரதிசயமான சுகஸ்வரூபமானதும் சைத்தன்யஸ்வரூபமான பரபிரம்மமானது தர்ம தர்மி என்ற இரண்டு பிரிவாக இருக்கிறது அதில் தர்ம என்பது சகல விஷயங்களை அனுபவிப்பதும் சகல காரியங்களுக்கு அனுகூலமானதுமான இச்சாசக்தியே ஆகும் இதையுடையவர் தர்மி தர்ம என்பது திரும்பவும் ஆண் என்ற இரு பிரிவாகி சக்தி என்று ஏற்பட்டது விஷ்ணுவானவர் சகல ஜகத்திற்கும் உற்பாதனம் செய்பவராகவும் சக்தியானவள் பரமசிவனுடைய மகிழ்ச்சியாகவும் ஆனார்கள் ஆகவே இம்மூன்று மூ இம்மூவர்களும் ஒருங்கு சேர்ந்தது தான் அகண்டமான பரபிரம்மம் என்பது சைவ மத ரகசியம் இந்த விஷயம் கூர்மபுராணம் முதலியவைகளில் சொல்லப்பட்டு அப்பைய தீட்சிதரவர்களால் ரத்னத்ரய பரீட்சையில் விஸ்தாரமாக நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது सुखं धर्मो ஷம்ரதிஷய சுகம்மத்தியமேகம் தமோதர்மீதிபேதேதி பூதக் பூய மாயஸ்து சகலவிஷாயிணீ சர்வாரூ चाति भवति कलयति जगतां, कृत्ये, ச்சிச்சேச்சாதிய்வீ கலயத்து ஜக்துஷ்டதிமலுபாவம் பிபர் ஸ்திரீப்பம் பிரப்பி ஸ்வர்த்தி கற்று தர்ம பிரேதம்தர்விரோட்டி ரனத்தையாட்சை இதே அபிப்பிராயத்தோடுதான் பூர்வ ஜென்மத்தில் ஹிமமானுடைய பத்னியாகிய மேனாவுக்கு பிறந்த பார்வதியானவள் இந்த ஜன்மத்தில் கிருஷ்ணனுடைய சகோதரியாக தேவகியிடம் சுபத்ரா என்று பிறந்தாள் என்பதாக பிரம்மபுராணம் புருஷோத்தம கஷேத்திர மகாதம்யத்தில் சொல்லப்பட்டது மகாத்மியத்தில் யாமனோ குஷி சம்பூதா சுபத்ரா பூர்வ ஜன்மணி கிருஷ்ணேண சக தேவக்யா சாஸ்மின் ஜன்மணி குட்சிகா சுபத்ரா பிராணநாதாய ஜெகந்நாதாய மங்களம் என்பதில் இதற்கு மாறுபாடாகச் சொல்லி இருப்பதாக தோன்றினாலும் அங்கே சுபத்ரா என்று சொல்லப்பட்டது லக்ஷ்மி ஆகையால் ஏற்கனவே சொன்னதற்கு விரோதமில்லை மூணு இதே மாதிரியாக காத்தியாயினி யா ஜாதா கன்சத்ரோ சகோதரி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு முன்னொரு கால் காஞ்சி கஷேத்திரத்தில் பிரம்மாவானவர் அம்பாளை குறித்து தபசு பண்ணும் போது அம்பாள் தன் சகோதரனான விஷ்ணுவுடன் ஆவிர் பவித்தாள் என்று சொல்லும் போதும் இவ்விதமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது காஞ்சி கஷேத்ரே புராத த சர்லோக்கித்தமஹ் தேர் தபஸேபுதம் ஆத் ஆத்ம்தோ முர்வத் திரிபுரா பத்மசாசோதர பீஷ் பி விஷ்ணாஜிஷ்ணுநா அஞ்சு பத்மாசனா பகவதி பத்மநாப சகோதரி என்ற நாமங்களில் பஞ்சதா பஞ்சதசாட்சரியின் ஒரு பேதமான காதிவித்தையின் முதலாவது கூட்டமான வாக்பவ கூட்டமானது சொல்லப்பட்டிருக்கிறது இது மந்திரபரமாகியால் அதிகாரமுடையவர்கள் பாஷ்யத்தின் மூலத்தை பார்த்து கொள்ளவும் இரநூத்தி எண்பத்தொன்று கண்களை திறப்பதினாலும் மூடுவதனாலும் முறையே உற்பத்தி நாசம் இவைகளை அடையும் லோகங்களின் பங்கிகளோடு கூ பங்களோடு கூடியவள் ஒன்று அதாவது அம்பாள் தன் கண்ணை திறப்பதினால் சமஸ்தமான லோகங்களும் ஏற்படுகிற ஏற்படுகின்றனவென்றும் கண்களை மூடிவிட்டால் அந்த லோகங்கள் அழிந்து போகின்றனவென்றும் சொல்லப்பட்டது வாஸ்தவத்தில் தேவர்களுக்கு கண்களை மூடுதல் என்பது கிடையாதாகையால் அவர்களுக்கு அனிமிஷால் என்று பெயர் அம்பாள் தன் கண்களை மூடுவது என்பது இல்லை என்றாலும் பிராணிகளுடைய கர்மவசத்தினால் அவைகளுடைய உற்பத்தி ஏற்படுகிறது அதாவது அம்பாளுடைய இச்சா மாத்திரத்தினால் லோகங்களுடைய சிருஷ்டி நாசம் இவைகள் ஏற்படுகின்றன என்பது தாத்பரியம் இச்ச யர்வம் இச்சா மாத்திரம் பிரபோ சிஷ்டி திருஷ்டிருஷிலம் ஜகத் பிரக்ஸ்தாஸ்யி தன்மிஷத்தியு புனஸ்து மல்லயே நமிஷதி டுஷையம் காலிதாச விஷ்வோன்மேஷா யாவனவசர காலாவே தாவேன மஹாத்தமரி ரெண்டு இதே அர்த்தளை அனுசரித்து சொல்லையில் ல ல லோகங்களுடைய சேமத்திற்காபகமும் அவைகளை நசித்து போகாமல் இருக்க வேண்டியும் அம்பாள் தன் கண்களை மூடுவதில்லை என்று ஆச்சாரியாளால் சௌந்தர்ய நகரில் வர்ணிக்கப்படிப்பட்டிருக்கிறது பிரளயமுதயம் ஜகதீ தவே தியாகு சந்தோ தரணி தரன்யதே ஜாத்தகதி தமசேஷம் பிரளயத்தரே தாத்தும் பரிஹ் நிமேஷாஸ்தவது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சகசிரசீபதன கணக்கில்லாத சிரஸ் முகம் ஒன்று சகசிரம் என்ற பதத்திற்கு இங்கு சரியாக ஆயிரம் என்று அர்த்தம் அல்ல அனந்தம் என்று அர்த்தம் அதே மாதிரி தான் சகசிரசீருஷா புருஷகா சஹசிரா சகசிரபது என்பதிலும் அர்த்தம் பரபிரம்மமானது சர்வத பாணிபதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத்தக் மல்லோகே சர்வாத்யதி என்று கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே மாதிரி அம்பாளை பற்றி சஹசிராம சகசீஷரம் என்று தேவி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இரநூத்தி எண்பத்தி மூணு சகசிராட்சி கணக்கிலடங்காத கண்களை உடையவள் இருநூத்தி எண்பத்தி நாலு சகசிரபாத கணக்கிலடங்காத பாதங்களையுடையவள் ஒன்று பிரயோகத்தில் இந்த நாமத்தை சகசிரபதே நமஹா என்று சொல்ல வேண்டும் ரெண்டு உன்மேஷ நிமிஷோன்ன விபன்ன புவனாவளி முதல் சகசிரபாத் வரையில் இருக்கும் நாமங்களில் காதி வித்தியின் இரண்டாவது மூன்றாவது கூடங்கள் சொல்லப்பட்டிருக்கும் விபரத்தை பாஷ்யத்தின் மூலத்தில் பார்க்கவும் இருநூத்தி எண்பத்தஞ்சு ஆ பிரம்ம கீட்ட ஜனனி பிரம்மா முதல் புழு வரையில் இருக்கும் சகல ஜீவன்களுக்கும் ஜனனியாக இருப்பவள் சகலத்தையும் உண்டு பண்ணுகிறவள் ஒன்று பிரம்மா என்பவர் சர்வ ஜீவன்களுடைய சமஷ்டியையும் ஸ்தூல தமமான ஸ்தூலதமமானதுமான இருண்யகர்பர் என்ற ஜீவன் கீட்டம் என்பது மிகவும் சூட்சமாயும் வைத்தியதந்திரத்திற்கு ககேரு மகேறு என்று இரு பிரிவானதுமான என்று சொல்லப்படும் ஜீவ இப்படி ஜீவன்களின் ஆதியில் இருப்பதையும் கடைசியில் இருப்பதையும் சொல்லியதினால் மத்தியில் சகலவிதமான ஜீவன்களையும் குறிக்கப்பட்டது பிரம்மாதி ஸ்தம்பாந்தமான சகல ஜீவ ஜனனி என்று அர்த்தம் யாதகங்களுக்கும் ஜனனி என்று அர்த்தம் இருநூத்தி எண்பத்தி ஆறு வர்ணாஷ்ரமபிதாயினி வர்ணம் ஆஷ்ரமம் இவைகளை பிரிவு செய்து ஸ்தாபித்தவள் ஒன்னே மேலே சொல்லியபடி ஜீவன்கள் நிர்மிக்கப்பட்ட பிறகு அவைகளுக்கு சன்மார்க்கத்தை காட்டுவதற்காக அம்பாள் தன்னுடைய ஆக்ஞைகளாகிய வேதங்களின் ரூபமாக ஏற்ப ரூபமாக ஏற்பட்டாள் வேதங்கள் அம்பாளுடைய ஆக்ஞைகள் என்பது அடுத்தாற் போல் வரும் நிஜாக்ஞா என்ற நாமத்தில் சொல்லப்பட்டது அவைகள் கர்மகாண்டம் என்றும் பிரம்மகாண்டம் ஞானகாண்டம் என்றும் இரண்டு பிரிவுகளை உடையவைகள் ஜீவன்களில் தேவர்களுக்கும் திரியஜந்துக்களான மிருகாதிகளுக்கும் கர்மாக்கள் கிடையாதையால் மனுஷர்களுக்கு மட்டும் இருக்கும் கர்மாக்களை பற்றி அவரவர்களுடைய வர்ணாசிரமங்களை அனுசரித்து அம்பாள் சட்டங்கள் ஏற்படுத்தி வியவஸ்தையை விதாயம் செய்ததாக இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு இதை பற்றி விஸ்தாரமாக கூர்ம புராணத்தில் அம்பாளால் தன் பிதாவான ஹிமவானுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அத்த சா தயவியஜரணி சாக்கிதாஸ் ஸ்மிரு பசுபுத்தாபம் ஈஸ்வரோச்சரம் உபதேஷம் ப்ரம்மவாதி என்று ஆரம்பித்து சாதனங்களை சொல்லிவிட்டு திய கமய என்பதாக சொல்லி பிறகு கர்மயோகத்தை பற்றி சொல்லுகையில் சமய வணாத்மகம் அதாத்மானிதம் முக்தயே சத்தம் குரு தர்மாயா பரம் சுதிஸ்துதிமோ யாதிக்கோ ம நான்யோத்தன் தோஹி நபோ துமுர்மாத்தூப்பம் வேதமாசிரேத் மாத்தையுதான் பகவான் ஜான் பீன் சேஷ்வே கமணியோஜய மூணு வர்ணங்கள் பிராமண கஷத்ரிய வைஷ்ய ஸ்ரூதர்களூர்கள் என்று 4 விதம் ஆசிரமங்கள் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்யாசி என்று 4 விதம் இருநூற்றி எண்பத்தி ஏழு நிஜாக்ஞாரூப நிகமா தன்னுடைய ஆக்ஞாரூபங்களான வேதங்களையுடையவள் அதாவது வேதங்களில் இருக்கும் வாக்கியங்களுக்குள் அம்பாளுடைய ஆக்ஞா ரூபமாக இருப்பதாக சொல்லப்பட்டது கிடைக்க வேண்டிய பலன் அதை பெரு பெரும் மார்க்கம் சொல்ல வேண்டிய அதற்கு செய்ய வேண்டிய கிரிகைகள் இவைகளை வேதம் தெரிந்தவர்கள் அதிலிருக்கும் வாக்கியங்களின் சப்தங்களை பாவனை செய்வதன் மூலமாக நன்றாக அறிந்து கொண்டு அதின்படி நடப்பார்கள் இப்பேற்பட்ட ஆக்ஞா ரூபமான வாக்கியங்கள் வேதங்களில் ஒரு கர்ம காண்டத்தில் இருக்கின்றன மமைவாஜ்யா பராசக்தி வேத சஞ்ஞா புராதனி ருக்யஜுமரூபேண சர்காதோசம் பிரவர்த்தே கூர்ம புராணம் ரெண்டு சைவ தந்திரங்கள் இரு பிரிவாக வேதங்களை அனுசரித்தவைகளான காமிக்கம் முதலான இருபத்தெட்டும் வேதவிரத்தங்களான கபால பைரவ தந்திரங்கள் முதலியவைகளும் இருக்கின்றன அவைகளில் வைத்திகமான தந்திரங்கள் நிகமகளென்றும் நிகமங்கள் என்றும் அவை பரமேஸ்வரனுடைய முகத்திலிருந்து வெளிக்கிளம்பினபடியால் அவருடைய ஆக்ஞா ரூபங்கள் என்றும் சொல்லப்படும் வேதவருத்தமான தந்திரங்கள் பரமேஸ்வரனுடைய நாவிக்கு கீழிருந்து வெளிவந்தபடியால் அவை ஆக்ஞா ரூபங்கள் என்று சொல்வதற்கில்லை பரமேஸ்வரனுடைய பஞ்சமுகங்களில் சத்யோஜாதத்திலிருந்து காமிக்கம் முதலான ஐந்தும் வாமதேவத்திலிருந்து தீப்தம் முதலான ஐந்தும் அகோரத்திலிருந்து விஜயம் முதலான ஐந்தும் தத் புருஷத்திலிருந்து வைரோ முதலான ஐந்தும் ஈசானத்திலிருந்து எட்டும் வெளிவந்ததாக சொல்லப்படும் சத்யோஜா காமிதேவ முகாஜா தீப்தாத்யா பஞ்சசம் உபூத்த பஞ்சாப்ஜையூத்த பஞ்சவரோனா ஈசனவாத்திரி தியசித்த ஊர்வோவாப்பத்ரோப்பர தேீபாக முனே स्वयमेव குருசிஷியபதேஸ்திவாஸ்வயமேவாசிவா பிரஷ்னோத்திரபதை பிரஷ்னோத்திரபதைர்வாக்கியை தந்திரம் சமவதாய சமவதாரயத் என்று சொன்னபடி சதாசிவனார் தன்னோடு அபிநமாக இருக்கும் சக்தியுடன் குருசிஷ்யகர்மமாக சம்பாஷணை குருசி குரு சிஷ்யக் கிரமமாக சம்பாஷனை செய்து அந்த பிரகாரமாக தந்திரங்களை வெளியிட்டார் என்று சொல்வதுண்டு அவைகளில் சிவன் குருவாகவும் அம்பாள் சிஷ்யபரமாகவும் வெளியிடப்பட்டவைகள் நிகமங்கள் என்றும் பெயர் இப்பேற்பட்ட நிகமங்கள் அம்பாளுடைய ஆக்ஞா ரூபமாக இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லலாம் இருநூத்தி புண்யா புண்ணிய பல பிரதாம் புண்யம் அப்புண்ணம் பாபம் இவைகளுடைய பலனை கொடுப்பவள் உண் மேலே சொன்னபடி அம்பாள் வர்ணாசிரம தர்மங்களை விதாயம் செய்த பிறகு அவைகளை அனுசரித்து நடப்பதினால் ஏற்படும் விசேஷ பலன்களை உறுதி பண்ணுவதற்காக அந்த விஜ அந்த விதாயங்களில் விதிரூபமான இன்னதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் வாக்கியங்களை அனுசரிப்பதால் ஏற்படும் புண்ணியத்தின் பலனையும் அவைகளின் நிஷேத இதை செய்யக்கூடாது என்று சொல்லும் வாக்கியங்களை மீறி நடப்பதால் ஏற்படும் பாபத்தின் பலனையும் அம்பாளே கொடுப்பதாக இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு புண்ணியத்தின் பலன் ஸ்வர்கானுபவம் பாபத்தின் பலன் நரகானுபவம் இவை இரண்டும் முறையே விதிநிஷேதங்களை செய்வதால் ஏற்படும் என்று சொல்லப்பட்டது ஏன கு தர்மம் ததார்த்தம் பிரம்மணா கிருத்த நிரயாஸ் நிரயாம்ஸ்தேஷு சமன பாத ஏத்தான் மத தர்மம் தர்மம் குவந்தி வேதோக்தம் திபராணா ஸ்வர்கீஷீ தான் திமாயுராணம் இருநூற்றி எண்பத்தொம்போது ஸ்ருதி சீமந்த சிந்தூரீ கிருதபாதூலிகம் ஸ்ருதிகளாகிற ஸ்ரீகள் தங்களுடைய தலைமையிரின் வகுட்டில் தரிக்கும் சிந்துரமாக இருக்கும் தன்னுடைய பாதகமலங்களில் துளிமையுடையவள் துளியையுடையவள் ஒன்று வேதங்களாகிற ஸ்திரீகள் அம்பாளுடைய பாத கமலங்களை எப்போதும் வணங்கியிருப்பதாகவும் அப்படி வணங்கும் போது அவர்களுடைய சிரசானது அம்பாளுடைய பாதங்களில் படுவதனால் அந்த பாதங்களில் இருக்கும் தூளியானது வணங்கி இருக்கும் ஸ்திரீகளின் தலைமையிறின் வகுட்டில் தரிக்கப்படும் சிந்தூரம் மாதிரி இருப்பதாகவும் இங்கு சொல்லப்பட்டது பாதங்களில் செம்பஞ்சு குழம்பு பூசி இருப்பதனால் அதிலிருக்கும் தூளியும் சிகப்பு மாறுவதால் சிந்தூரம் மாதிரி தோன்றுவது பொருத்தமாக இருக்கிறது மேலும் தாமரை புஷ்பங்களின் மகரந்தம் இருப்பது போல் அம்பளுடைய பாதகமலங்களில் துளியிருப்பதாக பாதாப்ஜ தூளிகா என்று சொன்னது ஸ்ருதி என்ற பதமும் ஸ்ரீலிங்க பதமாதலால் ஸ்ருதிகளை ஸ்திரீகளாக சொல்லுவதும் பொருத்தமாக இருக்கிறது ரெண்டு மேலே வேதங்களில் கிரியைகள் சம்பந்தமாக இருக்கும் கர்மகாண்டத்தை பற்றி சொல்லிவிட்டு இது அதற்கு மேற்பட்ட பாகமாகிய ஞானகாண்டத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த ஞான காண்டத்தில் சி பற்றி பிரதிபாதிக்கப்பட்டிருப்பதும் அம்பாளுடைய அக்னியால் என்று சொல்லப்பட்டது மூணு ஞானகாண்டமாகிய உபனிஷத்துக்களை வேதங்களுக்கு சிரோபாகம் என்றும் வேதாந்தம் என்றும் சொல்லுவது வழக்கம் எப்படி சரீரத்துக்கு சீமந்த பிரதேசமானது எல்லாவற்றிற்கும் மேற்பட்டதோ அம்மாதிரி ஞானகாண்டமும் வேதங்களுக்குள் மேல்பட்டதாகியால் உபமானத்தில் பொருத்தம் அதிகமாக ஏற்படுகிறது நாலு ஸ்ருதிகளுக்கும் அம்பாளுடைய ஸ்வரூபத்தின் லேசம்தான் தெரியப்படுகிறது என்பதை தூளி என்ற பதத்தினால் சொல்லப்பட்டது வேதங்கள் பிரம்மத்தின் ஸ்வரூபத்தை பற்றி சொல்லும் அது இன்னதென்று நேரிடச் சொல்ல முடியாமல் நேதி அது இன்னதல்ல என்றுதான் சொல்ல அம்பாளுடைய பாதாப்ஜத்தின் தூளி மட்டும் கிடைக்க பெற்றதாக சொல்லப்பட்டது ஈஸ்வரியின் பாதங்களை பக்தியுடன் வணங்கிவிட்டு பயத்துடனும் லஜ்ஜையுடனும் ஏற்றி நின்று கொண்டிருக்கும் பரிஜனங்கள் போல வேதங்களாகிற ஸ்திரீகள் அம்பாளை வணங்கிவிட்டு அந்த சரணங்களில் இருக்கும் தூளியை அனுகிரகமாக பெற்றுக்கொண்டு அம்பாளுடைய ஸ்வரூபம் தெரியவில்லையே என்ற லஜ்ஜையுடனும் எத்துடனம் எட்டி நின்று கொண்டிருப்பதாக இங்கு வர்ணிக்கப்பட்டது அந்த தூளி போன்ற லவலேசமான ஞானமும் அம்பாளுடைய அனுகிரக வசத்தினால் தான் கிடைப்பதாகவும் சொல்லப்பட்டது இதையே பாஸ்கர ராயர் தான் இயற்றிய சிவஸ்தவத்தில் சொல்லி இருக்கிறார் சர்வ்ஞாஸ் பர சிவ திராண சிங்கிரா திராபய ராம் நஜல் பதித்த அனி நேதி பகுஷோ வாசா நிஷேத்திஷேத் கோயேத் திரப்பி மாத அஞ்சு அம்பாளுடைய பாததூளியின் மகிமையை பற்றி ஆச்சாரியால் சௌந்தர்யரையில் முதலான ஸ்லோகங்களில் விசேஷமாக வர்ணித்திருப்பதையும் பார்க்கவும் இருநூத்தி சகலாகம சந்தோக சுக்தி சம்பு மௌக்திக சமஸ்தமான வேதங்களின் கூட்டமாகிற முத்துச்சிப்பிக்கு உள்ளிருக்கும் முத்தாகிய நாசாபரணத்தை உடையவள் ஒன்று அதாவது எதோபாச்சோனி வர்த்தந்தே அப் பிராப்பமனசாசா என்ற சுதிவாக்கியத்தின்படி வேதங்கள் அம்பாளுடைய முகத்திற்கு சமீபத்தில் இருக்கும் மூக்குத்தி முத்து முதலியவைகள் சொல்லப்படுகின்றனவே தவிர அம்பாளுடைய ஸ்வரூபமானது சொல்லப்படவில்லை என்பது தாத்பரியம் ஸ்தூலமாயிருக்கும் வஸ்துவை காட்டி அதிலிருந்து அருகாமையில் இருக்கும் சூஷ்மமான வஸ்துவை தெரிந்து கொள்வது என்பதை சதூலாருந்ததி நியாயம் என்று சொல்லப்படும் அம்மாதிரி வேதங்கள் சதூலமாக தோன்று ும் நா நாசாபரணத்தைச் சொல்லுவதை தவிர சூட்சமான அம்பாளுடைய ஸ்வரூபத்தை சொல்ல முடியாமல் இருப்பதால் வேதங்களாகிற சம்புடத்தில் முத்துச்சிப்பிக்குள் அம்பாளுடைய நாசாபரணம் தான் அடங்கியிருப்பதாக இங்கு சொல்லப்பட்டது முத்துச்சிப்பிக்குள் முத்து இருப்பது போல் வேதங்களாகிய முத்துச்சிப்பிக்குள் அம்பாளுடைய முத்து மூக்குத்தியானது இருப்பதாக சொல்லப்பட்டது அல்லது வேதங்களாகிற முத்துச்சிப்பிக்குள் சம்புடத்திற்குள் இருப்பது இருப்பதுபோல் இருக்கும் முத்து மாதிரி இருப்பவள் என்று சொல்லலாம் அதாவது வேதங்கள் அம்பாளுடைய சொரூபத்தை பற்றி சொல்வதனால் முத்துச்சிப்பிக்குள் முத்திருப்பது போல் வேதங்களின் சமூகமாகிற முத்து சிப்பிக்குள் முத்துப்போல் இருப்பவள் என்று தாத்பரியம் மூணு முந்திய நாமமாகிய ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப் ஜதூலிகா என்பதில் திரைவர்ணிகர்களாகிய பிராமணக் கஷத்ரிய வைஷ்யர்களால் அம்பாள் உபாசிக்கப்படுவதை பற்றி சொல்லிவிட்டு இந்த நாமத்தில் சகல ஆகமங்களாலும் பிரபாதி பிரதிபாதிக்கப்பட்டவள் என்று சொல்வதனால் நான்காவது வர்ணத்தவர்களாகிய சூத்திரளுள் உட்பட எல்லோராலும் அம்பாள் உபாசிக்கப்படுகிறாள் என்பதை பற்றி சொல்லப்பட்டதென்றும் எத்தம திமியத்தைமூத்தி தொண்ணூற்றி ஒன் புஷா தர்மார்த்த காம மோக்ஷங்களாகிய சதுர்வித புருஷார்த்தங் புருஷார்த்தங்களை கொடுப்பவள் உன்னே இதர தேவர்கள் ஓரோர் ப பலத்தை தான் கொடுப்பார்கள் என்றும் நான்கு புருஷார்த்தங்களை கொடுக்கும் சக்தியானது அம்பாளுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்றும் ஆகவே அம்பாளுடைய ஆராதனை இல்லாவிட்டால் போகம் மோக்ஷம் இவை இரண்டும் சேர்ந்து கிடைக்காது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது கணேஷம் பூஜயேத்ய வின்தே ஆரோயர்ச்சேரியமோ மாதவோட்சாண்ட பத்மராணம் புஷ்கண்டம் யோர்ச்சி பராம் சித்த விதினா விதின नते मुक्ता नस्तो நேசாரிணோ நூன முசய पद्येन திரிபுராரா வினாஸ்த்தோர் நோபோவரோயே ரெண்டு புருஷோவைருத்ரஹா என்ற சுத்திவாக்கியபடி புருஷனாகிய ருத்ரனானவர் யாருடைய ஒத்தாசையின் பேரில் பக்தர்களுக்கு அர்த்தங்களை கொடுக்கிறாரோ அப்பெற்பட்ட அம்பாளுக்கு புருஷார்த்த பிரதா என்று பெயர் அதாவது நிஷ்கலமான பிரம்மமானது உபாசிக்கப்படுவதும் அவ்வித உபாசனைக்கு பலத்தை கொடுப்பதும் அம்பாளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது அம்பாளின் அம்பாளிடம் ஆயத்தமாயிருக்கிறது என்று தாத்பரியம் இரநூத்தி பூர்ணா நிறைந்திருப்பவள் பரபிரம்மமாகி அம்பாளைத் தவிர மற்றவையெல்லாம் தேசம் காலம் வஸ்து என்பதான வரையறைக்குள் அடங்கியவை என்றும் பரபிரம்மம் ஒன்றே எவ்வகையிலும் நிறைந்தது என்றும் சொல்லப்படும் பூர்ணமதக் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஷ பூர்ணமாதாய பூர்ணமேபாவசிஷே ரெண்டு பூர்ணா என்ற பதத்திற்கு பஞ்சமி தசமி பஞ்சதசி திதிகள் என்று அர்த்தம் உண்டு சுக்லபக்ஷ சதுர்தசி ராத்திரிக்கும் பூர்ணா என்ற பெயருண்டு இந்த திதிகளில் ஸ்வரூபமாக இருப்பவள் பூர்ணா மூணு பூர்ணா என்று பெயருடைய நதியின் ஸ்வரூபமாக இருப்பவள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு போகினி போகத்தை உடையவள் ஒன்று போகம் என்பது சுகத்தினுடைய சாட்சாத் காரத்தை அடைவது சுகத்தை அனுபவிப்பது ரெண்டு போகினி என்றால் நாக கன்யைகளுக்கும் பெயர் அந்த ஸ்வரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு புவனேஸ்வரீம் சதுர்தச புவனங்களுக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள் ஒன்று புவனம் என்ற பதத்திற்கு ஜலம் என்றும் அர்த்தம் உண்டு ரெண்டு தீம்கார பீஜத்திற்கு புவனேஸ்வரி பீஜம் என்று பெயருண்டு அதற்கு தேவதையாக இருப்பவள் அல்லது அந்த மந்திரத்தின் சொரூபமாக இருப்பவள் புவனேஸ்வரி இந்த மந்திரமானது ஹிருலேக்கா பீஜம் என்றும் மாயபீஜம் என்றும் சிந்தாமணி பீஜம் என்றும் லஜ்ஜா பீஜம் என்றும் பலவிதமான பெயர்களுடைய உத்கிருஷ்டமான மந்திரம் மூணு தாந்திரீக்கர்களுடைய குரு மூன்று விதம் திவ்யோகம் சித்தௌகம் மானவோகம் இம்மாதிரி மூன்று பரம்பரைகள் அல்லது ஓகங்கள் என்று சொல்லப்படும் இவர்களில் மானவக்கத்தில் புவனாந்தநாதர் என்ற குரு ஒருவர் உண்டென்றும் அவரிடம் பிரீத்தி அடைந்து அவருக்கு பிரசன்னமானதினால் அம்பாளுக்கு புவனேஸ்வரி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படும் ிபுராஜத்தில் இருந்து சகல புவனங்களும் ஏற்பட்டிருக்கின்றனவென்றும் ஆகவே அம்பாளுக்கு புவனேஷி என்றும் புவனாதீஸ்வரி என்றும் பெயர் வந்ததாகவும் தக்ஷணாமூர்த்தி சம்ஹிதையில் விபரமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கவும் இருநூத்தி அம்பிகா தயாராக இருப்பவள் ஒன்னு அம்பா அம்பிகா என்ற பதங்கள் தாயாரை அம்பிகா தாயாராக இருப்பவள் அம்பா அம்பிகா என்ற பதங்கள் தாயாரை பிரியத்துடன் கூப்பிடும் வார்த்தைகள் லோகங்களுக்கெல்லாம் அம்பாள் தாயாராக ஜனனியாக இருப்பதால் அம்பிகா என்று பெயர் ரெண்டு அம்பிகா என்ற பதத்திற்கு ஜெகன் பாரதி சரஸ்வதி பிருத்வி என்ற அர்த்தங்களும் இச்சா ஜியான கிரியாசக்திகளுடைய சமஷ்டி ரூபமான ருத்ராணி என்ற அர்த்தமும் உண்டு அந்த ரூபங்களான அம்பாள் இருப்பதாகவும் சொல்லலாம் மூணு அம்பிகா கைதவ அம்பிகா கைதவே சித்தே நித்ராயாம் என்றபடி அம்பிகா என்ற பதத்திற்கு இரவு என்றும் நித்ர என்றும் அர்த்தங்களருண்டு ராத்ரி மகாதேவி திவா ரூபோ மகேஸ்வரா என்று ஸ்காந்தம் நவராத்ரா பிரதீபத்தில் சொல்லியபடி பரமசிவன் பகல் ரூபமாகவும் அம்பாள் ராத்திரி ரூபமாகவும் இருப்பதாக சொல்லப்படும் அம்பாள் நித்ரா ரூபமாக இருப்பதை பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது யாஹே மாத்ரே ஜகதிஸ்திதா தஸ்தாஸ்தனு ஜீவிதாத்தி ஹோராணிப்பாம்பு கைத்தயா கச்சித்தவிஷ்டோம்பணோ முகூர்முகப்பசித்துகம் மஜ்ஜன்வமஹாணம்சம் விவே ஜாத்திரீ ஸிணீ ஸ்தௌமீ நகவீணோர்லேஜச விஷோரேஜா தேவீதாரூபேணிதாஸ்தை நமஸை நமஸ்தை நமோ நமவி மாத்ம நூத்தி தொண்ணூத்தி ஆறு அனாதி நிதனாம் ஆதி என்றால் ஜனனம் நிதனம் என்றால் மரணம் இவை இரண்டும் இல்லாதவள் அநாதி நிதனா ரெண்டு வரருச்சியின் கடபையாதி சங்கையின்படி ஆதி அநாதி சப்தமானது எண்பது என்ற எண்ணை குறிக்கும் எண்பது விதமான நிதனங்கள் மரண சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அம்பாளுடைய உபாசனையினால் இந்த எண்பது விதமான நிதனங்கள் அனாதி நிதனங்கள் பக்தர்களுக்கு ஏற்படாமல் இருப்பதினால் அம்பாளுக்கு அநாதி நிதனா என்று பெயர் அம்பாளுடைய பக்தனுக்கு அழிவில்லை என்ற ஆச்சாரியாலும் சொல்லப்பட்டிருக்கிறது ரசனவான் சொந்தர் அலகரி மூணு நிதன மரண சாதனங்கள் பாசங்கள் என்றும் வதங்களென்றும் இருவகை அவற்றில் பாசங்கள் ஐம்பத்தி ரெண்டு விதங்கள் என்றும் வதங்கள் இருபத்தெட்டு விதங்கள் என்றும் ஆக நிதான சாதனங்கள் எண்பது என்றும் விஷ்ணு புராணம் லிங்க புராணம் சாங்கிய தந்திரம் சாங்கிய காரிகை முதலியவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது இதர விபரங்களை அவற்றில் பார்க்கவும் இருநூத்தி ஹரி பிரம்மேந்திர சேவிதா விஷ்ணு பிரம்மா இந்திரன் இவர்களால் சேவிக்கப்பட்டவள் ஒன்று ஸ்ரீநகரத்தில் அம்பாளுடைய வாசஸ்தானமாகிற சிந்தாமணி கிரகத்தை சுற்றி இருக்கும் பிரகாரங்களில் பதினெட்டு பதினேழு பிரகாரங்களுக்கு மத்தியில் விஷ்ணுவும் பதினேழு பதினாறு பிரகாங் பிரகாரங்களுக்கு நடுவில் பிரம்மாவும் பதினஞ்சு பதினாலு பிரகாரங்களுக்கு நடுவில் இந்திரன் முதலான திக்பாலகர்களும் கொண்டு அம்பாளை சதா தியானம் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது वासवो ப்மா விஷ்ணுத்தசவோ வருணோயமாக வாயரேரட்சா்வினோக ஆதித்தோருவாரு தயந்தி தாம்பீம் சிஸ்திரிஸ்தாரிணீ தேகவ ஸ்ரீநகரத்தை வெகு அழகாகவும் விஸ்தாரமாகவும் லலிதாஸ்த லலிதாஸ்தவரத்னத்திலும் லலிதோபாக்கியானத்திலும் வர்ணித்திருப்பதை பார்க்கவும் ரெண்டு இப்படி ஹரி பிரம்மே பிரம்மர இப்படி ஹரி பிரம்மேந்திராதிகளாலும் அம்பாள் உபாசிக்கப்படுவதால் அம்பாளுடைய பக்தர்களுக்கு இவர்களை உபாசிக்க வேண்டியது அவசியமில்லை என்பதும் இந்த நாமத்தின் தாத்பரியம் என்று சொல்லலாம் ஒரு யாச்சகன் எதையும் தரக்கூடிய சக்தியுள்ள ஒருவன் இருக்கும்போது அவனிடம் போய் யாசிப்பானே தவிர மற்ற யாசகர்களை அடையமாட்டான அல்லவா அம்மாதிரி சகலவிதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய அம்பாளை சரணடைந்தவன் அம்பாளிடமிருந்து தன்மாதிரி அணு காத்துக்கும்ர தேவர்களை அவசியம் இல்லை என்று சொல்லப்பட்டதே. இதே அபிப்பிராயத்தை பரமசிவ பரமாக ஆச்சாரியாலும் பாஸ்கர சொல்லி இருக்கிறார்கள் சகசிரம் தேம் ஜகதி விபுத்தூரத நமே ஸ்வீவா தலம் ஹரிபிராசேவாஜிந்த தைஸ்வரிய பஜ பரமசிவகம் காரமண்யான் அமர்தியான் யாச்சே தேகீதிச்சக்கிரகிணஹரிமுகாள் பிக்ஷுகான் பிக்ஷுகோஹம் சிவஸ்தவம் எழுநூத்தொண்ணூத்தெட்டு நாராயணி நாராயணி என்ற பெயரை உடையவள் நா ஒன்று நாராயணன் என்ற பதத்திற்கு சிவன் என்றும் விஷ்ணு என்றும் அர்த்தங்கள் உண்டு அவரோடு சம்பந்தம் நாராயணி நாராயணன் என்ற பதம் சிவனை குறிப்பதாக வைத்து கொண்டால் அவருடைய பத்னி என்ற முறையில் அம்பாளை நாராயணி என்று சொல்லலாம் அல்லது நாராயணன் என்ற பதம் விஷ்ணுவை குறிப்பதாக வைத்து கொண்டாள் அம்பாள் அவளுடைய சகோதரி என்பதாலும் அவரோடு அபின்னமாக இருப்பதாலும் அம்பாளை நாராயணி என்று சொல்லலாம் நரனப்படும் பிரம்மத்தினர் ஜலம் உண்டானதால் அதற்கு நாரம் என்று பெயர் அதில் சயனித்திருப்பதால் விஷ்ணுவுக்கு நாராயணன் என்று பெயர் ஆ போ நாராய்தா ஆ போய நசூனவாய் தேராயணஸ்மிருத மனுஸ்மிருத்தே மூணு நரன் என்றால் ஜீவனுக்குப் பெயர் அயனம் என்றால் அடையும் இடம் கடைசியில் போய்சேருமிடம் நான்ய பந்ததா வித்தியேத நான்தி நான்ய்பந்தா வித்தியதேயா இந்த அர்த்தத்தில் சிவனை குறிப்பதாகச் சொல்லப்படும் நரணாமயனம் எஸ்மா தஸ்மாக நாராயணஸ்மிருதா பிரம்ம வைவர்த்தம் நாலு நயதீதி நர்ப்ரோக்தா பரமாத்மா சனாதனகா என்று தேவி பாகவதத்தில் சொன்னபடி ஜீவன்களை வழிகாட்டி அழைத்து கொண்டு போவதால் பரமாத்மாவுக்கு நரன் என்று பெயர் அவரோடு சம்பந்தப்பட்டவர்களான அல்லது அவரிடத்திலிருந்து உண்டாகிறவர்களான ஜீவன்கள் நாரா அவர்கள் கடைசியாக போய் சேர்வதனால் பரமாத்மாவுக்கு நாராயணன் என்று பெயர் நர்தனீதிபுதேசாணம் தின நாராயணஸ்மிருதி மகாபாரதம் இப்பேர்ப்பட்டீயமான பரபத்தை சஸ்ரீபதி ஷோபி ச பார்வதி பதிஹி என்று காஷிகண்டத்தில் சொல்லி இருக்கிறது அல்லது லக்ஷ்மி பார்வதி இருவரும் அபேதம் என்பதான அர்த்தத்துடன் இம்மாதிரி சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் ஆறு நாராயணி சகசராய நம சிவாய என்பதற்கு வியாக்கியானம் செய்திருப்பதையொட்டி நாராயணனான விஷ்ணுவின் சகோதரியானபடியால் அம்பாளுக்கு நாராயணி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் அம்பாளுக்கு விஷ்ணு ஸ்வசா என்றும் இருநூத்தி எண்பதாவது நாமமான பத்மநாப சகோதரி என்றும் பெயர்கள் உண்டு ஏழு நாராயணனான விஷ்ணுவும் அம்பாளும் அபேதமானபடியால் அம்பாளுக்கு நாராயணி என்று பெயர் அகம் நாராயணோரி ஜகன்மாத்த சனாத்த விஜம் துவஸா பரமேஸ்வரே விது பரம் தியமர்ஷியேதா பிஷுரே வச்ச பணம் அம்பாளும் விஷ்ணுவும் அபேதம் என்கின்ற விஷயத்தை பற்றி நீலகண்ட தீட்சிதர் அவர்கள் இயற்றிய நீலகண்ட விஜயசம்பு அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது தயோராத்யாமூர்த்தி பரம ரமணியா துவசி சேவ் தமசி மேம் மே ி விணமிதியி பிரி தவ பி தாவச்ச விதித்தமு வீட்சன் புருஷமரே கஷமசோ சவித்ஷாச்சாம் மிய்தமா மதா மா மம மமனோயூயி யி பசியேதனம் பிவீதி பசியேதியம் விகிரம் பிரத்தையோ அபேதமானது மிகவும் பிரசித்தமாக சொல்லப்பட்ட விஷயம் இந்த சகசிரநாமத்திலேயே கோவிந்த ரூபிணி முகுந்தா விஷ்ணு ரூபிணி முதலிய நாமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது रूपा-क्रिष्ण करोति கதித் லலிதீபு கிருஷ்ணவிணுநா கர்த்தி விவசம் ஜகத் யோய்சாஸ்தோஸ்தானவரத்னாந்தி யோயரூபுருஷ்புராணா எட்டு நாராயணி சுபாட்சேப தூ திரிகூட்டே பத்ர சுந்தரி என்று பத்ம புராணத்தில் சொல்லியபடி சுபாஷ்வேத்திரத்தில் இருக்கும் அம்பாளுக்கு நாராயணி என்று பெயர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது நாதத்தில் ரூபத்தை உடையவள் ஹ்ரீம்ஹாரம் முதலியவைகளில் பிந்துவுக்கு மேல் எட்டு வர்ணங்கள் அக்ஷர பேதங்கள் ஒன்றைவிட ஒன்று சூட்ச்மமாக இருப்பதாக சொல்லப்படும் அவை அர்த்த சந்திர நாத நாதாந்த சக்தி வியாபினி சமனா உண்மணி இவற்றில் மூன்றாவதான நாதத்தை மகாஸ்வச்ச மகாஸ்வச்ச மகாஸ்வச்சந்த தந்திரத்தில் ஓதன் யாத்தம் பத்மக்கிஞல் பத்மகிஞ்சல்கசம்ஹாசூரிய கோட்டிசம பிரபா என்று ஆரம்பித்து வர்ணித்துவிட்டு அங்கு இருக்கும் அம்பாளுடைய ரூபத்தை தஸ்யேர்தங்ககதாம் ஊர்த்வகாமினீம் பரமாம் சிவாம் என்பதாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அல்லது நாதத்தையே ரூபமாக உடையவள் என்றும் சொல்லலாம் முன்னூறு நாம ரூபவிவர்ஜிதான் நாம ரூபங்களிலிருந்து விடுபட்டவள் அதாவது நாம ரூபங்களை அவற்றிற்கு அப்பால் இருப்பவள் என்று அர்த்தம் ரெண்டு ஜகத்தானது சித் அச்சித் இவைகளுக்குள் அடங்கியதாய் ஐந்து விதமான பிரிவுகளாக இருக்கிறது அவை சத் சித் ஆனந்தம் ராம் நாமம் ரூபம் இவற்றில் முதல் மூன்றும் பரபிரம்மத்தின் ரூபம் மற்ற இரண்டும் ஜகத்தின் ரூபம் அஸ்திபாதி பிரம்ம ரூபம் ஜகத் ரூபம் ததோத்வயம் நாபரூபங்களானது மித்தியான ஜகத்தைச் சேர்ந்தவையாகையால் பரபிரமமான அம்பாள் அவற்றை கடந்திருப்பதாக சொல்லப்பட்டது மூணு நிர் என்று சொன்னபடி சிக்ஷக்தி ரூபமான ஆகாஷத்தினால் நாம நீங்கி விட்டால் பாக்கி இருப்பது பிரம்மம் என்று சொல்லப்பட்டது முன்னூத்தி ஒன்னு காரி ஹிரீம் என்ற புவனேஸ்வரி பீஜஸ்வரூபமாக இருப்பவள் ஒன்று ஹ்ரீ என்றால் லஜ்ஜை வெட்கம் அதை செய்பவள் சகல ஜீவன்களிலும் லஜ்ஜா ரூபமாக இருந்து கொண்டிருப்பதாக என்று தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்வதால் ஹ்ரீம்காரி என்ற அம்பாளுக்கு பெயர் என்பதாக தந்திரத்தில் சொல்ல மூணு ஹ்ரீம் என்பதே அம்பாளுடைய நாமங்களில் ஒன்று என்பதை ஸ்ரீ லலிதா காணலாம் நாலு பஞ்சதசி மந்திரத்தில் சிவாட்சரங்கள் என்றும் சக்தியக்ஷரங்கள் என்றும் இருப்பதாக சொல்லப்பட்டு ஹிரீம்கார பீஜமானது உபயாத்மகம் என்று சிவசக்தி சம்மேளனமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் விவரங்களை ஸ்ரீ லலிதா பார்க்கவும்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 ஜீனானவன் அவஸ்தாரகிதனாயிருக்கும் பரபிரமத்துடன் ஒன்றரை கலந்து விடுவதால் துரியாதீதம் என்பதைத் தவிர வேறு பெயர் கிடையாது கடந்ததாகையாலும் துரியமானது ஜாக்ரத் அவஸ்தைகளை கடந்தவையாகையாலும் இதை இவ்விதமான சகலாவஸ்தைகளையும் கடந்ததென்று சொல்லப்பட்டது மேலும் இந்த துரியாதீத வந்தவுடன் முந்திய திரும்புவது ஏற்பட்டதாகையால் அவைகளிலிருந்து விவர்ஜித விக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது பெயருக்கு தான் அதை துரியாதீதமான அவஸ்தை என்று சொல்லுவது ரெண்டு இந்த ஐந்தாவதான அவஸ்தையானது துரியாவஸ்தையில் திருடமாக இருப்பது ஏற்பட்ட பிறகு ஜீவனுக்கு உண்டாகும் சாட்சா சர்வலோகாந்தராத்மன துல்லிய சிவேன ஸ்வச்சந்தானந்தா மூணு இந்த துரியா தீத்த நிலையில் இருக்கும் ஜீவனுடைய லட்சணங்களை பற்றி பின்வருமாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது ஷரீர விருத்திர் விரதம் கதா ஜபதானம் ஆத்ம ஜானம் தன்னுடைய ஆத்மாவை சிவனுடன் அனுசந்தானம் பண்ணுவதன் மூலமாக சிவபூஜையை செய்வதனால் அவன் சரீரத்தை தரிப்பது சிவபூஜாத்மகமாக விரதத்தை அனுஷ்டிப்பதற்கே தவிர வேறு துச்சமான பிரயோஜனத்திற்காக அல்ல இதை உத்தேசித்தேதான் அந்தருல்லசித ஸ்வச்ச சக்தி பீயூஷ பூஷிதம் பவத் பூஜோபோகாய என்று பட்டோத்பவரால் ஷரீரம் வேண்டுமென்று பிரார்த்திக்கப்பட்டது நாலு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 சதா சோபி கந்தவ்யாபதினோ யாகிஸ்வைஸ்தேஷாம் உபதேசாபவந்திதம் அஞ்சு பிறர்களுக்கு ஆத்மோபதேசத்தை செய்வதையே தானமாக அவர்கள் வைத்துக்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது ஆத்மசாட்சாத்காரம் என்கிற மகத்தான தனம் அவனுக்கு கிடைத்தவுடன் அதை அவன் பிறர்களுக்கு தானம் செய்ய தயாராக இருக்கிறான் யணீத்தமான அவஸ்தையில் இருக்கும் ஜீவனானவன் பாஹ்யலோகத்தில் செய்யும்படியான சகலவிதமான காரியங்களும் அம்பாளுடைய பூஜா பிரகாரமாக இருக்குமென்று ஆச்சாரியாலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஜபோ ஜல் சகலமிமுதிராவிரச்சி பிரிணமவிதிமேஷ சுகமில சரியந்தர்யா ஆறு இதே மாதிரியாகத்தான் வா்த்திகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இது பிரோக் ரத்தம் குறுவன் ஜபம் சரியாச்ச பாலயன் சதா ஸ்வாத்மா சிவாரா தரா அயமே மகாகி மகாம அந்த வாசித்த ஏழு இந்த அவஸ்தையானது வர்ணனைக்கு இல்லாதது, அதில் ஸ்வரூபம் அதை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும் ஆனந்தகணம் எத்யாச்சாமி நகோச்சரோ நிறாம் துரியாதீத்தாவஸ்தா வரிவசிய ரகசியம் இம்மாதிரி அவித்தியினால் வசப்பட்டிருக்கும் ஜீவனுடைய ஐந்து விதமான பேதங்களை சொல்லிவிட்டு மாயை அவித்யை வசப்படுத்தி இருக்கும் ஈஸ்வரனுடைய பேதங்களை அவரவர்களுடைய கிருத்தியங்களில் பேதங்கள் பிரகாரம் வர்ணிக்கத் தொடங்குகிறார் இருநூத்தி அறுபத்தி நாலு சிருஷ்டிகர்த்தி செய்கிறவள்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 உமாதேவியும் விஷ்ணுவும் பிரகிரு என் அம்சங்கள் என்பது பிரகிருத்தியா பிரதமோ பாக உமாதேவீ யசஸ்வினி வியக்த சர்வமயோ விஷ்ணு த்ரீசஞ்ஞோ லோகபாவனஹா என்று நாரதரால் ஹரிவம்சத்தில் சொல்லப்பட்டது கோவிந்த என்ற பதத்திற்கு அநேக அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பகவான் கிருஷ்ணாவதாரத்தில் பசுக்களுக்கெல்லாம் இந்திரனாக இருந்ததால் கோவிந்தன் என்ற பெயர் என்பதாக அகமிந்திரோஹி தேவானாம் இந்திரதாம் க என்று பாரதம் மோக் தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாக்கின் சப்தத்தில் விசேஷத்தை தெரிந்தவராதலால் கோவிந்தன் என்று பெயர் வந்ததாக கௌரேஷாது வாணி தாம் ப கோவிந்தோ தேவ முனிபிகே பவான் என்று அரிவம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கோவிந்தோ வாசுதேவே சாத்கவாத்யேஷ ப்கஸ்பதோ என்றபடி கோவிந்த என்ற பதமானது ப்கஸ்பதியையும் குறிக்குமாகையால் அவர் ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் இரநூத்தி அறுபத்தி எட்டு சம்ஹாரிணி என்பது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 பசுபதி என்று திவ பரம காரணம் என்று வாயவீயசம்ஹிதையிலும் சொன்னபடி துக்கத்தை போக்கடிப்பதனால் ருதிரன் என்று பெயர் 2. ருத் என்பதற்கு அழுவது ரோதனம் செய்வது என்று அர்த்தம் மகா காலத்தில் ருத்ரனுடைய சூரியனாகிற நேத்திரத்தில் இருந்து உண்டாகும் கண்ணீரானது மழையாக பெய்வதாக சொல்லப்பட்டது சோரோ தீத்திய தரோதி தத்ருத்ரத்துவம் ஸ்ருதி பிரம்மாவினுடைய ருத்ரன் உண்டானார் என்றும் அப்போது பலமாகவும் பயங்கரமாகவும் ரோதனம் செய்தார் என்று दुष्ट्यर्थे பிரம்மண்புத் உத்தி துவயம் அரு துஸ்வரம் ஹோரம் ஜகதிரா என்று பாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேகத்தில் இருக்கும் பிராணன்களுக்கும் ருத்ரன் என்று பெயர் பிராண வாபரு ஏ தேம் ரோதயந்தி சாந்தியோக்கிய பனிஷத் இருநூத்தி எழுபது திரோதானகரீ மறைத்து விடுகிறவள் மேலே சொல்லியபடி சகல லோகங்களையும் பரமாணுக்களாக சம்ஹாரம் பண்ணிய பிறகு அந்த பரமாணுக்களையும் பாக்கி இல்லாமல் துவம்சம் செய்து அவைகளை மறைத்து பிரகிருதியில் லயம் அடையும்படி செய்வது திரோதனம் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை அணைத்தால் அந்த ஜோதிஷ் மறைந்து போவதை இதற்கு சொல்லப்படும்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 ீஸிஸி தோக் திரிபுரா சித்தாந்தம் எழுபத்தி ஒன்று ஈஸ்வரீஸ் இருப்பவள் மேலே சொல்லிய திரோதானம் என்ற கிருத்தியத்தை செய்யும் அதிகாரமுடையவர் ஈஸ்வரன் இவர் கனதரமான சுத்த சத்வ குணத்தையே பிரதானமாக உடையவர் பொதுவாக ஈஸ்வரன் என்ற பெயர் ஆதி புருஷரான சர்வேஸ்வரனை குறிப்பதாக இருந்தாலும் இங்கு அவருடைய சக்தி பேதங்களை அனுசரித்து தனியான அர்த்தமுடைய பெயராக இருக்கிறது திரோதான சக்தியையுடைய ஈஸ்வரனோடு அபின்னமாக அம்பால் இருப்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது ரெண்டு ஈஷரம் என்பதின் அர்த்தம் பராஹந்தம் ஸ்வந்தை ஈஸ்வர்த்த பஞ்சாஷி அம்மாதிரி அம்பாள் இருப்பதால் ஈஸ்வரி என்று பெயர் இப்படி அம்பாள் ஈஸ்வரனுடைய பராகந்த ரூபமாக இருப்பதை புரஸ்து என்று ஆச்சாரியாளால் சௌந்தர்ய லஹரியில் சொல்லப்பட்டது இருநூத்தி சதாசிவா சதாசிவ ரூபமாக இருப்பவள் இருநூத்தி எழுபத்தி மூணு அனுகிரகதா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 2. சதாசிவன் மிகவும் உயர்ந்த தான உத்கிருஷ்டமான ஈஸ்வரனுடைய ரூபம் 3. திரோதானம் அனுகிரகம் இவை இரண்டுக்கும் முரையே பந்தம் மோக்ஷம் என்ற அர்த்தங்கள் உண்டு இவை இரண்டுக்கும் ஈஸ்வரன் சதாசிவன் இவர்கள் காரணம் என்பதாக இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் பஞ்சகிருத்திய பாராயணா இருநூத்தி எழுபத்தி நாலு மேலே சொல்லி ஐந்து விதமான கிருத்தியங்களிலும் மிகுந்த முயற்சியுடையவள் ஒன்று அல்லது அவைகளில் மிகவும் பிரியமுள்ளவள் என்றும் சொல்லலாம் அவைகள் அம்பாளை ஆசிரியிப்பதாகவும் சொல்லலாம் பாராயணம் அபிஷ்டம் ரெண்டு மேலே சொல்லிய திருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் இவைகளை பஞ்சகிருத்தியங்கள் என்று சொல்லப்படும் இவைகளுக்கு பரபிரம்மமானது காரணம் என்று சொல்ல படுகிறது ஜகஜன்மஸ்திதம் பூத பௌத்திக் நியமஸ்யை தீ மிருகேந்திர சம்ஹிதா ையும்தங்களான பிரம்மா விஷ்ணு முதலானவர்கள் அம்பாளிற சக்தியின் ஒத்தாசையினால் செய்கிறார்கள் என்றும் அம்பாள் சகல ஜகத்தையும் அகம் என்ற பாவங்களான மாயா பாசத்தால் என்றும் அந்த பாசத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமென்று மோட்சம் அடைய வேண்டுமென்று விரும்பும் மகான்கள் அதற்காக அம்பாளை உபாசனை செய்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது சாவிஸ்வம் குரு தே காமம் சாபாலிதம் ब्रह्मा கல்யூபோ தயஜே விஷ்ணு பாதித்தன்விதிர காமம் தயிோ பத்ஜம் மாயாச்சோம் அஹம் மமேதி பாசன சுடேனா முத்தி காமா முவ தாமே சமுசன் தீம் விரீம் தேவிபாகவதம் நாளை இம்மாதிரி பஞ்சங்களை அதனினுடைய அதிகாரியானவர் அம்பாளுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு செய்வதாகவும் அந்த ஆக்ஞையை அம்பாள் தன் புருவங்களை க்ஷணமாத்திரம் அசைப்பதினால் வெளியிடுகிறாள் என்றும் ஆச்சாரியாளால் சௌந்தரிய லகரியில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது ஜகத் சுதே தரி ரயபுரீ தீ சதா பூர்வசர்வம் ததிதமதி சக்தி சூத்திரங்களிலும் இம்மாதிரியே தனாபி தஞ்ச வித குத்தியானி சரோதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருநூத்தி எழுபத்தஞ்சு பானுமண்டல மத்தியஸ்தூரிய மண்டலத்தின் மத்தியில் இருப்பவள் அம்பாளுடைய தியான பிரகாரங்களில் அம்பாள் சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பதாக தியானம் செய்வது ஒன்று சூரிய மண்டல மத்திய திரிபுர சுந்தரம் தாரயந்தீம் சிவாம்பஜே ரெண்டு சந்தியா காலத்தில் அம்பாளை சூரிய மண்டலத்தில் இருப்பதாக தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூணு சூரிய மண்டலத்தில் தெரியும் இரண்மயமான புருஷன் பரமேஸ்வரன் என்பதாக ஏ ஏ ஏந்தரா புருஷோத்ரோத்ராதே என்ற வேதாந்த சூத்திரத்தின் தாத்பரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே விதமாக கூர்ம புராணத்திலும் ஹிமவான் அம்பாளை ஸ்தோத்ரம் பண்ணும் போது சேஷ வேதாத்மகம் ஏகபேத்தியம் லோகபேதம் திரிலோகேதும் பரமேஷ்டிசம் நமாமிரூபம் ரவிமண்டலஸ்தம் என்று சொல்லியிருக்கிறார் நாலு அநாகத சக்கரத்தை பானுமண்டலம் என்று சொல்வதுண்டு இருநூத்தி எழுபத்தாறு பைரவீ பரமேஸ்வரனாகிய பைரவருடைய பத்னி உன்னு ஸ்திரிகள் பயந்து ஸ்வபாவம் உள்ளவர்கள் ஆகையால் பீருக்கள் என்று சொல்வது வழக்கம் அவர்களுடைய சமஷ்டி சேர்க்கையான ரூபமாக அம்பாள் இருப்பதால் பைரவி என்று பெயர் ஸ்ரீலிங்கத்தையுடைய சகல வார்த்தைகளுக்கும் அம்பாளை குறிக்கும் என்று லிங்க புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அர்த்த ஷம்பு சிவா வாணி திவா சம்பு ஸ்ரீலிங்க சப்த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 பகமாலினி பகமாஹிரே மாலையை உடையவள் பகமென்ற பதத்திற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு ஐஸ்வரிய ஜான விஜயானரி காலிகாபுராணம் பகம் ஐஸ்வரிய மாஹாத்மியான வைராஷ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 அர்த்தா பங்காங்கிதாயே தே தே கௌரியா விபூதயா மூணு திதிநித்யா தேவதைகளில் பகமாலினி என்ற தேவதை ஒருவள் உண்டு அந்த ரூபமாக அம்பாள் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் இந்த தேவதையின் மந்திரத்திலும் இவளுடைய பரிவார தேவதைகளின் மந்திரங்களிலும் பகசப்தமானது அடிக்கடி வருவதால் பகமாலினி என்று பெயர் ஏற்பட்டது இருநூற்றி பத்மாசனா பத்மத்தை ஆசனமாக உடையவள் ஒன்று அம்பாள் பிரம்மா ரூபமாக இருப்பதாலும் பிரம்மா பத்மத்தை ஆசனமாக உடையவராக இருப்பதாலும் அம்பாளுக்கு பத்மாசனா என்று பெயர் ரெண்டு அல்லது பிரகிருதிமயமான விகாரமயமான இதழ்களோடும் சம்பித்தாகிய தண்டோடும் கூடிய பத்மத்தை பீடமாக உடையவள் என்றும் சொல்லலாம் அல்லது பக்தர்களுக்கு பத்மாவை லக்ஷ்மியை பங்கிட்டுக் கொடுப்பவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் அசாகம் பவாதி காந்தாரதம் கோபம் ஜனனி பவதியத்ர குரு தேம் இந்த ஸ்லோகத்தில் பதங்களை தகுந்தவாறு பிரிப்பதினால் அம்பாளுடைய பிரசாதம் கோபம் இவைகளால் ஏற்படக்கூடிய பிரயோஜனங்களை சொல்லுவதாக இரண்டு விதமாகவும் பிரித்து அர்த்தம் சொல்லலாம் நாலு பத்மம் சூரபத்மனை சொல்லப்படும் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணியதால் பத்மாசனா என்று பெயர் அஞ்சு பிந்துவுக்கு பத்மம் என்று பெயருண்டு அதில் வீற்றிருப்பவள் பத்மாசனா ஆறு பத்மம் ஷியாத் அம்புஜ வியூகநிதி சம்யாகி பிந்துஷு என்றபடி பத்மம் என்கிற பதத்திற்கு இருக்கும் இதர அர்த்தங்களிலும் இம்மாதிரியாகவே சொல்லலாம் இருநூத்தி எழுபத்தி ஒம்போது பகவதி ஐஸ்வரத்தோடு கூடியவள் ஒன்று பகம் அர்த்தங்களை பகமானினி என்ற இருநூத்தி எழுபத்தி சொல்லப்பட்டது பகத்தையுடையவள் பகவதி ரெண்டு அம்பாளுக்கு பகவதி என்ற பெயர் வந்ததற்கு காரணம் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது உற்பத்தி பிரளயம் அவித்யாவித்யோஸ்தீதி தேவி பாகவதம் பூஜதேயாசுரை சர்வை தாம் சேவாயாம் பஜ தீர் பகவத் தேவாஸ்மிருதா சக்தி ரகசியம் இருநூத்தி எண்பது பத்மநாப சகோதரி பத்மநாபனான விஷ்ணுவுடன் பிறந்தவள்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 சக்தி என்று ஏற்பட்டது விஷ்ணுவானவர் சகல ஜகத்திற்கும் உற்பாதனம் செய்பவராகவும் சக்தியானவள் பரமசிவனுடைய மகிழ்ச்சியாகவும் ஆனார்கள் ஆகவே இம்மூவர்களும் ஒருங்கு சேர்ந்தது தான் அகண்டமான பரபிரம்மம் என்பது சைவ மத ரகசியம் இந்த விஷயம் கூர்ம புராணம் முதலியவைகளில் சொல்லப்பட்டு அப்பைய தீட்சிதரவர்களால் ரத்னத்ரய பரீட்சையில் விஸ்தாரமாக நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது கம்மத்தியமேகம் தர்ம தர்மீ தேதூய மாயாவூ சகலவிஷாயிணீ சர்வாரணூச்சிச்சேரி कलयति जगतां, யேவ் தமி கலயம் பஞ்சசியே தர்மமா சம்பீம் பிரப்பஷி ஸ்வர்த்தி கற்று प्राक्तो ோம் ரத்னே இதே அபிப்பிராயத்தோடுதான் பூர்வஜன்மத்தில் ஹிமமானுடைய பத்னியாகிய மேனாவுக்கு பிறந்த பார்வதியானவள் இந்த ஜென்மத்தில் கிருஷ்ணனுடைய சகோதரியாக தேவகியிடம் சுபத்ரா என்று பிறந்தாள் என்பதாக பிரம்ம புராணம் புருஷோத்தம கஷேத்திர மகாத்மியத்தில் சொல்லப்பட்டது யாமனோ குஷி சம்பூதா சுபத்ரா பூர்வ ஜன்மணி கிருஷ்ணேனா ஜன்மணி குக்ஷிகா சுபத்ரா பிராணநாதாய ஜெகந்நாதாய மங்களம் என்பதில் இதற்கு மாறுபாடாகச் சொல்லியிருப்பதாக தோன்றினாலும் அங்கே சுபத்ரா என்று சொல்லப்பட்டது லக்ஷ்மி ஆகையால் ஏற்கனவே சொன்னதற்கு விரோதமில்லை மூணே இதே மாதிரியாக காத்யாயி நீதியா காத்தியாயினி கம்சசத்ரோ சகோதரி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு முன்னுறு கால் காஞ்சி கஷேத்திரத்தில் பிரம்மாவானவர் அம்பாளை குறித்து தபஸ் பண்ணும் போது தன் சகோதரனான விஷ்ணுவுடன் ஆவிர் பவித்தாள் என்று சொல்லும் சொல்லப்பட்டிருக்கிறது காஞ்சி கஷேத்ரே புராத தா ஸ்ரீதேவீ தசன்தபஸு ஆனயுத்தபோ முரூவத் திரிபுரா பத்மஸ்தோதரே திருந்தி விஷ்ணானு ஜெஷ்ணுநாச பத்மாசனா பகவதி பத்மநாப சகோதரி என்ற நாமங்களில் பஞ்சதசாட்சரியின் ஒரு பேதமான காதிவித்தையின் முதலாவது கூட்டமான வாக்பவ கூட்டமானது சொல்லப்பட்டிருக்கிறது இது மந்திரபரமாகையால் அதிகாரமுடையவர்கள் பாஷ்யத்தின் மூலத்தை பார்த்து கொள்ளவும் இருநூத்தி எண்பத்தொன்று உண்மேஷோ கண்களை திறப்பதினாலும் மூடுவதனாலும் முறையே உற்பத்தி நாசம் இவைகளை அடையும் லோகங்களின் பங்கிகளோடு கூடியவள் ஒன் அதாவது அம்பாள் தன் கண்ணை திறப்பதினால் சமஸ்தமான லோகங்களும் ஏற்படுகின்றனவென்றும் கண்களை மூடிவிட்டால் அந்த லோகங்கள் அழிந்து போகின்றனவென்றும் சொல்லப்பட்டது வாஸ்தவத்தில் தேவர்களுக்கு கண்களை மூடுதல் என்பது கிடையாதாகையால் அவர்களுக்கு அனிமிஷால் என்று பெயர்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 காச விஷ்ன்மேஷா தாவனவச 2. இதே சொல்லுகையில் அவைகளை நசித்து போகாமல் இருக்க வேண்டியும் அம்பாள் தன் கண்களை மூடுவதில்லை என்று ஆச்சாரியாளால் சௌந்தர்ய நகரில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது தேதியக்தோிதரராஜனே ஃபுன்மேஷாஜா ஜகதி தமசேஷம் பிரளயத்தரும் சங்கே பரிஹத்தனேஷாஸ்துஷூத்திஎன்பத்தி ரெண்டு சகசிரசீப கணக்கில்லாத சிரஸ் முகம் இவைகளை உடையவள் ஒன்று சகசிரம் என்ற பதத்திற்கு இங்கு சரியாக ஆயிரம் என்று அர்த்தம் அல்ல அனந்தம் கணக்கில்லாதது என்று அர்த்தம் அதே மாதிரி தான் சகசிர சீருஷா புருஷகா என்பதிலும் அர்த்தம் பரபிரம்மமானது சர்வத்பாணி பதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத்தக்திவாம்பதிதிதிதி என்று கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே மாதிரி அம்பாளை பற்றி சஹசிரநயநாராமா சஹசிர கரசம்யுதா சஹர்சீஷராபாதி துராதசம் சயம் என்று தேவி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இரநூத்தி எண்பத்தி மூணு கணக்கிலடங்காத கண்களையுடையவள் இரநூத்தி எண்பத்தி நாலு சஹசிரபாத கணக்கிலடங்காத பாதங்களையுடையவள் ஒன்று பிரயோகத்தில் இந்த நாமத்தை சகசிரபதே நமஹ என்று சொல்ல வேண்டும் ரெண்டு முதல் சகசிரபாத் வரையில் இருக்கும் நாமங்களில் காதி இரண்டாவது மூன்றாவது கூடங்கள் சொல்லப்பட்டிருக்கும் விபரத்தை பாஷ்யத்தின் மூலத்தில் பார்க்கவும் இருநூத்தி எண்பத்தஞ்சு ஆ ஜனனி பிரம்மா முதல் புழுவரையில் இருக்கும் சகல ஜீவன்களுக்கும் ஜனனியாக இருப்பவள் சகலத்தையும் உண்டு பண்ணுகிறவள் ஒன்று பிரம்மா என்பவர் சர்வ ஜீவன்களுடைய சமஷ்டியும் ஸ்தூலதமமானதுமான இரண்யகர்பர் என்ற ஜீவன் கீட்டம் என்பது மிகவும் சூக்மாயும் வைத்தியதந்திரத்திற்கு ககேரு மகேறு என்று இரு பிரிவானதுமான என்று சொல்லப்படும் ஜீவ இப்படி ஜீவன்களின் ஆதியில் இருப்பதையும் கடைசியில் இருப்பதையும் சொல்லியதினால் மத்தியில் படியான சகலவிதமான ஜீவன்களையும் குறிக்கப்பட்டது பிரம்மாதிக்கும் ஜனனி என்று அர்த்தம் ஆசிரமம் இவைகளை பிரிவு செய்து ஸ்தாபித்தவள் ஒன்னு மேலே சொல்லியபடி ஜீவன்கள் நிர்மிக்கப்பட்ட பிறகு அவைகளுக்கு சன்மார்க்கத்தை காட்டுவதற்காக அம்பாள் தன்னுடைய ஆக்னேகளாகிய வேதங்களின் ரூபமாக ஏற்ப ஏற்பட்டாள் வேதங்கள் அம்பாளுடைய அக்னிகள் என்பது அடுத்தாற் போல் வரும் நிஜாஜா ரூப என்ற நாமத்தில் சொல்லப்பட்டது அவைகள் கர்மகாண்டம் என்றும் பிரம்மகாண்டம் ஞானகாண்டம் என்றும் இரண்டு பிரிவுகளை உடையவைகள் ஜீவன்களில் தேவர்களுக்கும் திரியஜந்துக்களான மிருகாதிகளுக்கும் கர்மாக்கள் கிடையாதாகையால் மனுஷியர்களுக்கு மட்டும் இருக்கும் கர்மாக்களை பற்றி அவரவர்களுடைய வர்ணாசிரமங்களை அனுசரித்து அம்பாள் சட்டங்கள் ஏற்படுத்தி வியவஸ்தையை விதாயம் செய்ததாக இங்கு சொல்லப்பட்டது அம்பாளால் தன் பிதாவான ஹிமவானுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ேஷ்டேவிதம் பிரம்மவாதிபி என்று ஆரம்பித்து சாதனங்களைச் சொல்லிவிட்டு தியாயே நர்மயோகேன பக்திய ஜானேனே பிராபாஹம் தேஷ்டநானியா கர்மகோட்டி என்பதாகச் சொல்லி பிறகு கர்மயோகத்தை பற்றி சொல்லுகையில் சுத்திஸ்மிருத்தியுதிதம் சமய்கர்ம வணாசிரமாத்மகம் அதாத்மானசகிதம் முக்தயே சத்தம் குரு bhakti bhaktya param யம் சிமோயோ ம நான்யோத்தன் தோஹி நபோோ துமுர்மாத்தூப்பம் வேதமாஜான் ப்ராம்மாதின் சேஷே கமணிய யோஜயத் மூணு வர்ணங்கள் பிராமண கஷத்ரிய வைஷ்ய சூத்ரர்கள் என்று நாலு விதம் ஆசிரமங்கள் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்யாசி என்று நாலு விதம் இருநூற்றி எண்பத்தி ஏழு நிஜாக்ஞாரூப நிகமா தன்னுடைய ஆக்ஞாரூபங்களான வேதங்களையுடையவள்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 மமைவாத்த பதனே யுஷாமூண சர்சம் பிரவகே கூர்மபுராணம் ரெண்டு சைவ தந்திரங்கள் இரு பிரிவாக வேதங்களை அனுசரித்தவைகளான காமிக்கம் முதலான இருபத்தெட்டும் வேதவிரத்தங்களான கபால பைரவ தந்திரங்கள் முதலியவைகளும் இருக்கின்றன அவைகளில் வைதிகமான தந்திரங்கள் நிகமங்கள் என்றும் அவை பரமேஸ்வரனுடைய முகத்திலிருந்து வெளிக்கிளம்பினபடியால் அவருடைய ஆக்ஞா ரூபங்கள் என்றும் சொல்லப்படும் வேதவருத்தமான தந்திரங்கள் பரமேஸ்வனுடைய நாபிக்கு கீழிருந்து வெளிவந்தபடியால் அவை ஆக்ஞா ரூபங்கள் என்று சொல்வதற்கில்லை பரமே பஞ்சமுகங்களில் சத்யோஜாதத்திலிருந்து காமிகம் முதலான ஐந்தும் வாமதேவத்திலிருந்து தீப்தம் முதலான ஐந்தும் அகோரத்திலிருந்து விஜயம் முதலான ஐந்தும் தத் புருஷத்திலிருந்து வைரோச்சனம் முதலான ஐந்தும் ஈசானத்திலிருந்து புரோகீதம் முதலிய எட்டும் வெளிவந்ததாக சொல்லப்படும் சத்யோஜா காமிகா தயா வாமேவாாத்தீப் திய பஞ்சம் அகோரூத்த பஞ்சாப்ஜாய் ரூத்த பஞ்சவரோனா கித்தம் ஊர்வ் பயே தேப்பத்ரோத்தர தேீ பாகவெ प्रश्नोत्र குருசிஷியபேஸ்திவாயமே சதாசிவ்னோத்தபைர்வாக்கை திரத்தம் சமவதாரயென்று சொன்னபடி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 புண்ணியம் அப்புண்ணியம் பாபம் இவைகளுடைய பலனை கொடுப்பவள் உன் மேலே சொன்னபடி அம்பாள் வர்ணாசிரம தர்மங்களை விதாயம் செய்த பிறகு அவைகளை அனுசரித்து நடப்பதினால் ஏற்படும் விசேஷ பலனை உறுதி பண்ணுவதற்காக விதாயங்களில் விதி ரூபமான இன்னதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் வாக்கியங்களை அனுசரிப்பதால் ஏற்படும் புண்ணியத்தின் பலனையும் அவைகளின் நிஷேத ரூபமான இதை செய்யக்கூடாது என்று சொல்லும் வாக்கியங்களை மீறி நடப்பதால் ஏற்படும் பாபத்தின்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 Ena kurvanti tad dharmam, krita, nirayam samana ஏன்ன தா்மணு சம பதையுத்தம் ஏ மதுயா சர்ஷு சுஷீச்சாத்தியா தான் நயா கூர்ம புராணம் இரநூத்தி எண்பத்தொம்பது ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதூலா ஸ்ருதிகளாகிறீகள் தங்களுடைய தலைமையரின் வகுட்டில் தரிக்கும் சிந்தூரமாக இருக்கும் தன்னுடைய பாதகமலங்களில் துளியையுடையவள் ஒன்று வேதங்களாகிற ஸ்திரீகள் அம்பாளுடைய பாத கமலங்களை எப்போதும் வணங்கியிருப்பதாகவும் அப்படி வணங்கும் போது அவர்களுடைய சிரசானது அம்பாளுடைய பாதங்களில் படுவதனால் அந்த பாதங்களில் இருக்கும் தூளியானது வணங்கியிருக்கும் ஸ்திரீகளின் தலைமையிரின் வகுட்டில் தரிக்கப்படும் சிந்தூரம் மாதிரி இருப்பதாகவும் இங்கு சொல்லப்பட்டது பாதங்களில் செம்பஞ்சு குழம்பு பூசி இருப்பதனால் அதிலே தூளியும் சிகப்பு நிறமாக மாறுவதால் சிந்தூரம் மாதிரி தோன்றுவது பொருத்தமாக இருக்கிறது மேலும் தாமரை புஷ்பங்களின் மகரந்தம் இருப்பது போல் அம்பாளுடைய பாதகமலங்களில் துளியிருப்பதாக பாதாப்ஜ தூளிகா என்று சொன்னது ஸ்ருதி என்ற பதமும் ஸ்ரீலிங்க பதமாதலால் ஸ்ருதிகளை ஸ்திரீகளாக சொல்லுவதும் பொருத்தமாக இருக்கிறது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 மூணு ஞானகாண்டமாகிய உபனிஷத்துக்களை வேதங்களுக்கு சிரோபாகம் என்றும் வேதாந்தம் என்றும் சொல்லுவது வழக்கம் எப்படி சரீரத்துக்கு சீமந்த பிரதேசமானது எல்லாவற்றிற்கும் மேல்பட்டதோ அம்மாதிரி ஞானகாண்டமும் வேதங்களுக்குள் மேல் பட்டதாகியால் உபமானத்தில் பொருத்தம் ஏற்படுகிறது நாலு ஸ்ருதிகளுக்கும் அம்பாளுடைய ஸ்வரூபத்தின் லேசம்தான் தெரியப்படுகிறது என்பதை தூளி என்ற பதத்தினால் சொல்லப்பட்டது வேதங்கள் பிரம்மத்தின் ஸ்வரூபத்தை பற்றி சொல்லும்போது அது இன்னதென்று நேரிட சொல்ல முடியாமல் நேதி அது இன்னதல்ல என்றுதான் சொல்ல முடிகிறபடியால் அம்பாளுடைய பாதாப்ஜத்தின் தூளி மட்டும் கிடைக்க பெற்றதாக சொல்லப்பட்டது ஈஸ்வரியின் பாதங்களை பக்தியுடன் வணங்கிவிட்டு பயத்துடனும் லஜ்ஜையுடனும் ஏற்றி நின்று பரிஜனங்கள் போல வேதங்களாகிற ஸ்திரீகள் அம்பாளை வணங்கிவிட்டு அந்த சரணங்களில் இருக்கும் தூளியை அனுகிரகமாக பெற்றுக்கொண்டு அம்பாளுடைய ஸ்வரூபம் தெரியவில்லையே என்ற லஜ்ஜையுடனும் எட்டு நின்று கொண்டிருப்பதாக இங்கு வர்ணிக்கப்பட்டது அந்த தூளி போன்ற லவலேசமான ஞானமும் அம்பாளுடைய அனுகிரக வசத்தினால் கிடைப்பதாகவும் சொல்லப்பட்டது இதையே பாஸ்கர ராயர் தான் சொல்லி இருக்கிறார் சர்வ்யாத்தோபிய பரஷிவாணூராம் நிதித அனியூகோ வாச்சா நிஷேத்திஷேத் கோய அம்பாளுடைய பாததூளியின் மகிமையை பற்றி ஆச்சாரியால் முதலான ஸ்லோகங்களில் விசேஷமாக வர்ணித்திருப்பதையும் பார்க்கவும் இருநூத்தி தொண்ணூறு சகலா கந்தோக சுக்தி சம்பு மௌக்திக சமஸ்தமான வேதங்களின் கூட்டமாகிற முத்துச்சிப்பிக்கு உள்ளிருக்கும் முத்தாகிய நாசாபரணத்தை உடையவள் ஒன்று அதாவது எதோ வாச்சோனி வர்த்தந்தே அப்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 ரெண்டு அல்லது வேதங்களாகிற முத்துச்சிப்பிக்குள் இருப்பது போல் இருக்கும் முத்து மாதிரி இருப்பவள் என்று சொல்லலாம் அதாவது வேதங்கள் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பற்றி சொல்வதனால் முத்துச்சிப்பிக்குள் முத்திருப்பது போல் வேதங்களின் சமூகமாகிற முத்து சிப்பிக்குள் முத்துப்போல் என்று தாற்பயம் முந்திய நாமமாகிய ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப் ஜூலிகா என்பதில் திரைவர்ணிகர்களாகிய பிராமணக் கஷத்ரிய வைசியர்களால் அம்பாள் உபாசிக்கப்படுவதை பற்றி சொல்லிவிட்டு இந்த நாமத்தில் சகல ஆகமங்களாலும் பிரதிபாதிக்கப்பட்டவள் என்று சொல்வதனால் நான்காவது வர்ணத்தவர்களாகிய சூத்திரளுள் உட்பட எல்லோராலும் அம்பாள் உபாசிக்கப்படுகிறாள் என்பதை பற்றி சொல்லப்பட்டதென்றும் சொல்லலாம் எத்தைம்தானைரிமியத்தை சூதிராஸ் நேதி காரிணா எரநூத்தி தொண்ணூற்றி ஒண்ணு பிர தர்மார்த்த காம மோக்ஷங்களாகிய சதுர்வித புருஷார்த்தங்களை கொடுப்பவள் உன் இதர தேவர்கள் ஓரோர் பலத்தை தான் கொடுப்பார்கள் என்றும் நான்கு புருஷார்த்தங்களை கொடுக்கும் சக்தியானது அம்பாளுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்றும் ஆகவே அம்பாளுடைய ஆராதனை இல்லாவிட்டால் போகம் மோட்சம் இவை இரண்டும் சேர்ந்து கிடைக்காது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது கணேசம் பூஜை ஆர்ச்சயேசூர் தர்மமோ மாதவம் சிவம் தர்மாயா சண்டி காமபுராணம் புஷரண்டம் யோர்ச்சி பராம் சிதினா விதினிவாரிணோ நூன முசய தசேஷவர்ணா திரிபுராராதனோவோ யௌகபெய்ச்சேத் ப்ரண்டபுராணம் ரெண்டு புருஷோவைருத்ரஹா என்ற சுத்திவாக்கியபடி புருஷனாகிய ருத்ரனானவர் யாருடைய ஒத்தாசையின் பேரில் பக்தர்களுக்கு அர்த்தங்களை கொடுக்கிறாரோ அப்பெயர்பட்ட அம்பாளுக்கு புருஷார்த்த பிரதா என்று பெயர் அதாவது நிஷ்களமான பிரம்மமானது உபாசிக்கப்படுவதும் அவ்வித உபாசனைக்கு பலத்தை கொடுப்பதும் அம்பாளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது அம்பாளிடம் ஆயத்தமாயிருக்கிறது என்று தாத்பரியம் இரநூத்தி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 2. பூர்ணா என்ற பதத்திற்கு பஞ்சமி தசமி பஞ்சதசி திதிகள் என்று அர்த்தமுண்டு சுக்லபக்ஷ சதுர்தசி ராத்திரிக்கும் பூர்ணா என்ற பெயருண்டு இந்த திதிகளில் ஸ்வரூபமாக இருப்பவள் பூர்ணா மூணு பூர்ணா என்ற பெயருடைய நதியின் ஸ்வரூபமாக இருப்பவள் இரநூத்தி போகினி போகத்தை உடையவள் ஒன்னு போகம் என்பது சுகத்தினுடைய சாட்சாத் காரத்தை அடைவது சுகத்தை அனுபவிப்பது ரெண்டு போகினி என்றால் நாக கன்யைக்கும் பெயர் அந்த ஸ்வரூபமாக இருப்பவள் சொல்லலாம் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு புவனேஸ்வரி சதுர்தச புவனங்களுக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள் என்ற பதத்திற்கு ஜலம் என்றும் அர்த்தம்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 நாலு புவனேஸ்வரி பீஜத்திலிருந்து சகல புவனங்களும் ஏற்பட்டிருக்கின்றனவென்றும் ஆகவே அம்பாளுக்கு புவனேஷி என்றும் புவனாதீஸ்வரி என்றும் பெயர் வந்ததாகவும் தக்ஷணாமூர்த்தி விபரமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கவும் இருநூத்தி அம்பிகா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 ருத்ராணி என்ற அர்த்தமும் உண்டு அந்த ரூபங்களான அம்பாள் இருப்பதாகவும் சொல்லலாம் மூணு அம்பிகா கைதவே சித்தே நித்ராயாம் நிஷி கீர்த்தயதே என்றபடி அம்பிகா என்ற பதத்திற்கு இரவு என்றும் நித்ர என்றும் அர்த்தங்களருண்டு ராத்ரி ரூபா மகாதேவி திவா ரூபோ மகேஸ்வரா என்று ஸ்காந்தம் நவராத்ரா பிரதீபத்தில் சொல்லியபடி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 ஜீவிதாத்தரி ஹோராணிப்புதாம்புவி கைத்தயா கச்சித்தவிஷ்டோ ஜனோ முகூர்முகப்பசித்து மஜ்ஜன்வமஹாணம்சம் விவே ஜாத்திரீ ஸிணீ சீராம் பகவீ விஷோரேஜா தேவீதேஸ் நமஸை நமஸ்தை நமஸ்தை நமோ நமவி தொண்ணூத்தி ஆறு அனிதிதா ஆதி அந்தம் இல்லாதவள் ஒன்று ஆதி என்றால் ஜனனம் நிதனம் என்றால் மரணம் இவை இரண்டும் இல்லாதவள் அநாதி நிதனா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 ரசனந்தலகரி மூணு நிதன மரண சாதனங்கள் பாசங்கள் என்றும் வதங்கள் என்றும் இருவகை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 ஒன்று ஸ்ரீநகரத்தில் அம்பாளுடைய வாசஸ்தானமாகிற சிந்தாமணி கிரகத்தை சுற்றி இருக்கும் பிரகாரங்களில் பதினெட்டு பதினேழு பிரகாரங்களுக்கு மத்தியில் விஷ்ணுவும் பதினேழு பதினாறு பிரகாரங்களுக்கு நடுவில் பிரம்மாவும் பதினஞ்சு பதினாலு பிரகாரங்களுக்கு நடுவில் இந்திரன் முதலான திக்பாலகர்களும் கொண்டு அம்பாளை சதா தியானம் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது वासवो ப்ர விஷ்ணு தாம்போ வருணோயமாக வாயரேரட்சா ஆதித்தோருவாரு தயவீ சிஸ்தாரிணீ தேகவீனத்தை வெகு அழகாகவும் விஸாரமாகவும் தவரத்னத்திலும் லிதோபாக்கியானத்திலும் வர்ணித்திருப்பதை பார்க்கவும் ரெண்டு இப்படி இப்படி ஹரி பிரம்மேந்திராதிகளாலும் அம்பாள் உபாசிக்கப்படுவதால் அம்பாளுடைய பக்தர்களுக்கு இவர்களை உபாசிக்க வேண்டியது அவசியமில்லை என்பதும் இந்த நாமத்தின் தாற்பயம் என்று சொல்லலாம் ஒரு யாச்சகன் எதையும் தரக்கூடிய சக்தியுள்ள ஒருவன் இருக்கும்போது அவனிடம் போய் யாசிப்பானே தவிர மற்ற யாசகர்களை அடைய மாட்டானாத அல்லவா அம்மாதிரி சகலவிதமான புருஷார்த்த அம்பாளை சரணடைந்தவன் அம்பாளிடமிருந்து தன் மாதிரி கொண்டிருக்கும் இதர தேவர்களை உபாசிப்பது அவசியமில்லை என்று சொல்லப்பட்டது இதே அபிப்பிராயத்தை பரமசிவ பரமாக ஆச்சாரியாலும் பாஸ்கர சொல்லி இருக்கிறார்கள் சகசிரம் தே ஜதிபுத்தூர்தேவா துரணம் தலம் ஹரிபிரீநா சுலம் சிங் தவ பதோஜனம் சிவனந்தை பஜ பரமிிவ கதம் காரமியா harimukan தேக்கிணரிமுகான் பிட்சு சிவஸ்தவம் எட்டு நாராயணி நாராயணி என்ற பெயரை உடையவள் ஒன்னு நாராயணன் என்ற பதத்திற்கு சிவன் என்றும் விஷ்ணு என்றும் அர்த்தங்கள் உண்டு அவரோடு சம்பந்தம் நாராயணி நாராயணன் என்ற பதம் சிவனை குறிப்பதாக வைத்து அவருடைய பத்னி என்ற முறையில் அம்பாளை நாராயணி என்று சொல்லலாம் அல்லது நாராயணன் என்ற பதம் விஷ்ணுவை குறிப்பதாக வைத்துக்கொண்டாள் அம்பாள் அவளுடைய சகோதரி என்பதாலும் அவரோடு அபிண்ணமாக இருப்பதாலும் அம்பாளை நாராயணி என்று சொல்லலாம் நரனப்படும் பிரம்மத்தினர் மிருந்து ஜலம் உண்டானதால் என்று பெயர் அதில் சயனித்திருப்பதால் விஷ்ணுவுக்கு நாராயணன் என்று பெயர் ஆ போ நாராயி தேக்தா ஆ போ அயனம் தஸ்ய்தஸ்மாத்தேன நாராயணஸ்மிருத மனுஸ்மிருதே மூணு நரன் என்றால் ஜீவனுக்கு பெயர் அயனம் என்றால் அடையும் இடம் கடைசியில் போய்சேருமிடம் நான்யந்தா வித்யேயா இந்த அர்த்தத்தில் சிவனை குறிப்பதாகச் சொல்லப்படும் நரணாமயனம் எஸ்மா தஸ்மா நாராயண ஸ்மிருதா பிரம்ம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 நாராயணிதி தான்சாணம் தாயணஸ்மிருத்து மகாபாரதம் இப்பேற்பட்ட துறீயமான பரபிரம்மத்தை ச ஸ்ரீபதி ஷோ பி சார்வதி பதிஹி என்று காஷி கண்டத்தில் சொல்லி இருக்கிறது அல்லது லக்ஷ்மி பார்வதி இருவரும் அபேதம் என்பதான அர்த்தத்துடன் இம்மாதிரி சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் 6. நாராயணி சகசராய நம சிவாய என்பதற்கு வியாகியானம் செய்திருப்பதையொட்டி நாராயணனான விஷ்ணுவின் சகோதரியானபடியால் அம்பாளுக்கு நாராயணி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் அம்பாளுக்கு விஷ்ணு ஸ்வசா என்றும் இருநூத்தி நாமமான பத்மநாப சகோதரி என்றும் பெயர்கள் உண்டு ஏழு நாராயணனான விஷ்ணுவும் அம்பாளும் அபேதமானபடியால் அம்பாளுக்கு நாராயணி என்று பெயர் யணோரி ஜன்மா விபஜம்ஸ்ஸி துவஸா பரமேஸ்வரே விது பரம் தவமர்ஷியேதா விஷுரேவாணம் அம்பாலும் விஷ்ணுவும் அபேதம் என்கின்ற விஷயத்தை பற்றி நீலகண்ட தீட்சிதர் அவர்கள் இயற்றிய நீலகண்ட விஜயசம்பு அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது தயோராத்யா மூர்த்தி பரம ரமணியா துவசி மேம் தேஹே தமசிவதனும் தட்சிணமிதி वच्च विदितं अमुम्यं யி பிரிபே புருஷமரவிணம சவித்ஷா மிய்தா மமனமே தயன விஜோம் வினம்தி எதித்து பசியேத்தி ஆனையும் வித்தையேரே விஸ்லே கவாவயோ இவ்விதமாக அபேதமானது மிகவும் பிரசித்தமாகச் சொல்லப்பட்ட விஷயம் இந்த சகசிரநாமத்திலேயே கோவிந்த ரூபிணி முகுந்தா விஷ்ணு முதலிய நாமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது रूपा करोति विवशं கச்சித்லிபு கிருஷ்ணவிணுநா सुरसुर गुरु ஜகத் யோயம் சாஸ்தி ககானர்னவரத்னாந்தோயுபுருஷபுராணையமாந்தசூத்தன தேவிதிபாதி சுபார்ூடே பத்ர சுந்தரி என்று பத்ம புராணத்தில் சொல்லியபடி சுபாஷ்வேத்திரத்தில் இருக்கும் அம்பாளுக்கு நாராயணி என்று பெயர் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாதரூபா நாதத்தில் ரூபத்தை உடையவள் ஹ்ரீம்ஹாரம் முதலியவைகளில் பிந்துவுக்கு மேல் எட்டு வர்ணங்கள் அக்ஷரபேதங்கள் ஒன்றை விட ஒன்று சூஷ்மமாக இருப்பதாக சொல்லப்படும் அவை அர்த்த சந்திர ரோதினி நாத நாதாந்த சக்தி வியாபினி சமனா உண்மணி இவற்றில் மூன்றாவதான நாதத்தை மகாஸ்வச்சந்த தந்திரத்தில் அங்கு இருக்கும் அம்பாளுடைய ரூபத்தை தஸ்யேர்தாம் ஊர்துவின பரமாம் சிவாம் என்பதாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அல்லது நாதத்தையே ரூபமாக உடையவள் என்றும் சொல்லலாம் முன்னூறு நாமரூபவிவர்ஜிதான் நாம ரூபங்களிலிருந்து விடுபட்டவள் அதாவது நாம ரூபங்களை கடந்தவள் அவற்றிற்கு அப்பால் இருப்பவள் என்று அர்த்தம் ரெண்டு ஜகத்தானது சித் அச்சித் இவைகளுக்குள் அடங்கியதாய் ஐந்து விதமான பிரிவுகளாக இருக்கிறது அவை சத் சித் ஆனந்தம் நாமம் ரூபம் இவற்றில் முதல் மூன்றும் பரபிரம்மத்தின் ரூபம் மற்ற இரண்டும் ஜகத்தின் ரூபம் அஸ்திபாதி பிரிம் நாமத்தியம் சபஞ்சம் ஆகியமம் ஜகத்தூம் தோோத்வயம் நாமரூபங்களானது மித்தியான ஜகத்தைச் சேர்ந்தவையாகையால் பரபிரம்மமான அம்பாள் அவற்றை கடந்திருப்பதாகச் சொல்லப்பட்டது மூணு ஆகாஷோகவை நாம நாம ரூபையோர் நிர்வகிதா தேய்தந்திரா தத் பிரம்மா என்று சாந்தோக்கியத்தில் சொன்னபடி சிக் சக்தி ரூபமான ஆகாஷத்தினால் நாமரூபங்கள் நீங்கிவிட்டால் பாக்கி இருப்பது பிரம்மம்